அன்புடன் வரக தந்தில்லா பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமே நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியினை அடிப்படி திரு டிந்தன் அவர்கள் குற்றவிலக்கிய சிறப்பித்தார்கள் Blah, blah, blah. ra re ye tora re na சுவாமி சன்னிதானத்தில் நெருப்பு எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும் குங்கிலியம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலத்தில் இன்னைக்கு இல்லை நினைக்கிறேன் சுந்தரராஜன் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் சரியா நினைவுக்கு அந்த கொங்கிலிய கலையனார் ஆரம்பிச்சு வச்சது நடத்துறது நடக்கிறது இல்லை எவ்வளவோ நல்ல காரியங்களை விட்டு போகுது அதுல இது ஒண்ணும் இல்லையா அப்படின்னு விட்டுடுவோம் அப்படி கொங்கிலிய கலைய ஒரு பெண்ணுடைய உடம்பில் இருந்து எதை வாங்க கூடாதோ அதை வாங்கினார் கையில ஒரு பெண் கழுத்து சங்கிலியை கேட்டலாம் அடியை கேட்டலாம் வனையர் கட்டலாம் மோதரத்தை கேட்டலாம் எல்லாத்தையும் கட்டி கொடுக்கலாம் கணவன் கையிலேயே தாலியை கையில கொடுத்தார் சொன்ன சே ஞான சுந்தரமும் அய்யல்வாழ் இருக்கும்போதும் நான் வந்து பெரிய புராணத்தை பற்றி சொல்லலாமா சொல்லலாம் ஏ எவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவங்களுக்கு தெரியணுமில்ல தேவாரம் மாத்திரம் பாடுறானா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான தெரியணுமில்ல அதுக்காக தான் சொல்றேன் முருகவே சொன்னார் ஒரு பிறவை பெரிய தரும பெரிய இசை என்ற பசை ஒட்ட முடியல எந்தெந்த இசைங்கிற பசை இருக்கு ஒட்டிக்குது அதனால்தான் கூட்டம் இருக்கு கருத்து உங்களை விட நான் பெருசா சொல்லிட போறதில்லைங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் இசையில ரெண்டு ஒரு பாத்து சொல்ற பாருங்க அந்த இசைக்காக ஒட்டியா சொல்லு அதுதான் உண்மை கலைய நாயனார் இந்த தாலிய கையில வாங்கினார அப்பவாவது ஒரு உடம்பு நடந்துச்சா இல்ல அந்த அம்மாவது ஏண்டா உனக்கு புத்தி இருக்கா குடும்பத்தை கிடைக்கிறத விட்டு அங்க புகையை போட்டுக்கிட்டே இருக்கிறியே இப்ப ஜாலி குடுக்கிற இதை வாங்கி கேட்டு கொடுக்கும் அந்த அம்மாவது ஏதாவது சொன்னாங்க நினைக்கிறேன் இவராவது என்னம்மா இதை கட்டி கொடுத்துட்டியம்மா அப்படின்னு கேட்கல கேட்டதாக எனக்கு நினைவுல இல்லை போனார் குங்கிலிய குங்கிலிய மூட்டைய வாங்கினார் நேரம் வீட்டுக்கு வராம கோயிலுக்கு போய் குங்கிலியத்தை போடுறார் குங்கிலிய முடிய விட்டு இவருக்கு தூக்கம் வருது பசி வருது பசினால தூக்கம் வருது படுத்து தூக்கிட்டார் கனதுல ஆண்டவன் சொல்றான் வீட்டுல போய் சாப்பிடும் வீட்டுல சாப்பிடுவது என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் இல்லாம தானே ஜாலியை வாங்கிட்டு போனாரு இப்படி ஆண்டவன் தொண்டு ஆண்டவனுக்கு இந்த புகையை வா திருநாவுக்கரசர் தேவாரத்துக்கு விளக்கமாக இருக்கிற கதை இது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அரும்பொடு பெரும்புலர் காதை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பின விளக்கு தூபம் ால் விதியினால் விட உள்ள சொன்ன வார்த்தக்காக ஒரு கதை இது அந்த ஊர்ல தான் சொன்னாரு இந்த புகையை பத்தி இல்லையா அப்படி நாவுக்கருத்து திருவாக்குல வந்த விளக்கு தூபம் சொல்லுக்காக ஒரு கதை பெரிய புராணத்தில் வந்தது என்று நான் எண்ணுகிறேன் அப்படி தூபம் போட்டு திறமையேயா போய் சாப்பாட்டுக்கு கூட திண்டாடுற அளவுக்கு வந்துடுத்து நாளைக்கு என்ன சொல்லுமா சிவத்தொண்டு செய்தா இப்படிதான் யாராவது சௌக்கியம் குறையும் போது நல்லா தூத்துறதுக்கு வாய்ப்பா போயிடும் இல்லையா இதை நினைச்சிருப்பார் போல இருக்கு தெய்வ சேர்க்கிறாருமா கடவுளுக்கே தூபம் போட்டு இப்படி ஒருத்தன் கெட்டு போனா அப்படின்னு நாளைக்கு வந்து போகுதுன்னு நினைச்சாரே என்னமோ நடந்துதா இல்லையாங்கிறத பத்தி அப்புறமா வாத்தணும் ஒரு அபூர்வமான செய்யுள் ஒண்ணு எழுதி வைக்கிறார் தயவுச் சேர்க்கிறார் தெவத்துக்கே துபம் போட்டார் பரமையே போயிட்டான் அப்படின்னு சொல்லாம குபேர செல்வத்தை அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி முடிக்கிறார் அவன் சிவனுக்கு தோழன் குபேரம் அவனுக்கு ஒரு செல்வத்தை கொண்டாந்து தூர்த்து விடு அப்படின்ட்டார் இந்த வீடு பூரா நிரப்பி விடு அப்படின்ட்டார் இல்லையா செல்வத்தை நிரப்ப முடியுமா பீரோ வச்சு அடுக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் எனக்கு தெரியும் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல கத்தகத்தையா நோட்டு அத பீரோல வைக்கிறது இல்லை அந்த அம்மா என்ன பண்ணுவ அந்த வீட்டுக்காரம்மா இந்த கத்தகத்தையா இருக்கிற ஒரு மூலையில கொத்தி தன்னுடைய பட்டுப்படவையை போட்டு மூடி வச்சிருப்ப நான் பார்த்தது நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன் அந்த வீடுதான் அருஜூன நடத்தில இருக்கு பிரச்சார நிலையம் என்ற பெயரோட ஆமா அது மாத்திராம வெறும் செல்வம் மாத்திரம் இருந்தா போருமா அரிசி பருப்பு இதே நல்லெண்ண செட்டியார்கிட்ட நெய் ஜி சென்னைக்கு துணி இல்லையா அரிசி பருப்பு எல்லாம் வரும் இல்லையா எல்லாத்தையும் இப்படி ஒரு அபூர்வமான செய்யுள் சேக்கிரார் பெருமானுடைய திருவாக்கில் இருந்து வருகிறது அன்பர் அங்கிருப்ப அன்பர் எங்க இருக்காரு கோயிலை படுத்து தூங்குறார் நண்பர் அருளினார் அழகை வேந்தன் தன் பெறும் நிதியம் தோர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொண்டையில் குவையும் நெல்லும் தூத்து தனிமையில் நெருங்க இங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் அரிசி சொல்லிவிட்டார் அர்த்தம் இல்லையா பொருளில் பல்வரனும் பொங்க மண்டரும் செல்வமாக்கி வைத்த நன்மனையில் என்பது இந்த அற்புதமான நான் தான் வியாபாரம் பாடுறேன் செம்பந்தருக்கு எடுக்க எடுக்க குறையாமல் உலவாக்கு கொடுத்தான் திருமுது குந்தத்துல அவருக்கு பன்னிரெண்டாயிரம் பொண்ணு கொடுத்தான் இது உலகாந்தரியிலே மூட்டை கொடுத்தான் அங்க கல்லை செம்பொண்ணாக்குனான் அப்படின்னு நான் மேடையில் சொல்லிவிட்டு பிரசங்கிட்டு வெளியில போகும்போது பாதி நீங்களே வாங்கி எடுத்துக்கலாமிய நான் அந்த கேட்கிற நிலையில என்ன அந்த கடை உள் வைக்கல என்னை எனக்கு தெரியும் எனக்கு என்னை ஐயர் வந்து அவர் தேவாத தெரியுமே தவிர என்னுடைய வாழ்க்கையை பூரா அவருக்கு தெரியுமா என்னுடைய வாழ்வின் ரகசியம் பூரா அவருக்கு தெரியுமா தெரியாதல்லவா பே பேங்க்ல என்ன பணவாழ்த்த கணக்கு இருக்கா இல்லையே என்னைய எனக்கு தெரியும் அல்லதா ஆம் அப்படி அற்புதமான செய்யும் ஒரு சின்ன வீடு வாங்கின சின்ன வீடுக்கு வேற தவறான வருது அளவு எண்ணமே வரல ஏதோ வீடு கிடைச்சது போயிட்டேன் புதினிய கலைய நான்பாட்டில் உன்னதுக்கே அன்பர் அங்கிருப்பா அதை சொல்லுங்கடா என்ன அதுக்கப்புறம் தான் அதை சொன்னேன் அந்த அற்புதமான சுருப்பான் அன்பர் அங்கிருப்ப நம்பர் ஒரு அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணினே நெருங்க என்கும் தவறி நன் பொன்பையில் குவையும் நெல்மும் பல்வளனும் பொங்க மந்தரும் செல்வமாக்கி வைத்த நன்மனையில் நீட இதை பார்த்து இருந்த அம்பாள் தான் பின்னாத அபிராமி எந்த அதில் அவரை சொல்ல வச்சார் அவரு கொடுத்துட்டாரு குங்கிலிய கரைய நாயனா இருக்கு சும்மா போயிட்டோமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு அற்புதமான செய்யும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தனம் தரும் இப்ப மூணு விஷயம் சொல்றாரு இல்லையா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தவறியா மனம் தரும் இந்த மூணு விஷயத்துல எது எனக்கு பிடிக்கும் என்ன பொறுத்த அளவுல தனம் சம்பாதிச்சுக்கலாம் கொஞ்சம் சிரமப்பட்டு மனம் தளர்ந்து விட்டானோ தொலைஞ்சான் அதனாலதான் தாம் எல்லும் மனம் தரரா தகுதியராய் அப்படின்னாரு திருஞான மற்றொரு இடத்துல மனம் தளர்ந்து விட்டானேயான தொலைஞ்சா வாழ்க்கையே தொலைஞ்சது இல்லையா எனக்கு இந்த மூன்றாவது சொன்னதுதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தவரிய மனந்தரும் தெய்வ வடிவந்தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அந்த என்பதற்கே கணந்தரும் பொங்குடலாமியை கிடைக்கும் கேடே என்பது குங்கிலியக்களே நாயனார் மறுபடியும் அவருடைய வரலாறு திருப்பணந்தால் இடம்பெறுகிறது ஒரு பெண் தேவதை இறைவனுக்கு மாத போடணும் மாலையை எடுத்துக்கிட்டு வந்த சாமி கருத்துல போடணும் சாமி ரொம்ப பெரிய சாமி அந்த ஊர்ல போய் பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லையா தூக்கி போடும் போது அந்த ஆடை நிகழ்கிறது இப்ப இருக்கிற ஆடை எப்படி போனாலும் எரி பரவாயில்ல போயிருப்பா ஆடையை பத்தி கவலையே இல்லையா அதாவது குனிஞ்சு கொடுத்தான் போட்ட குனிஞ்சவன் குனிஞ்சவனே நிமரல நிமித்தமா எப்படி நிமித்தரது நிம்தன நிமர எதிர்ப்ப ஒரு சின்ன நாவரை எடுத்து போட்டு பூமாலையை போட்டு தரு ஆண்டவன் நிமிர்ந்தான் என்பது வரலான் அன்புக்கு நிமிர்ந்தான் அரசு கட்டளைக்கு அவன் நிமிர தயாராக இல்லை அந்த ஊர்ல இருந்த மகான் தான் அருண்வந்தி தம்புறான் என்னுடைய வாழ்க்கையை சிவ வாழ்க்கையாக திருமுறை வாழ்க்கையாக ஆக்கின பெருமான் அருண்வந்தி தம்புறான் சினிமா பாடு பாடி கிடப்பேன் அப்ப இருந்த சினிமா பாட்டெல்லாம் நமது நாட்டு சங்கீதத்தின் அடிப்படையிலே இருக்கும் அந்த நாட்டு சங்கீதத்தின் அடிப்படையிலே மாத்திரமில்லை அந்த சங்கீதத்துக்குன்னு ஒரு அந்த அமைதி இப்பொழுது இல்லை ஆமா அதனாலதான் அந்த அமைதி அந்த ஒழுங்கு இல்லாதனாலதான் இன்னைக்கு வர்ற சினிமா பாடல்களை வேற ஒருத்த கையாள முடியல அன்னைக்கு இருந்த சினிமா பாட்டை பாட்டு போனாம் நாடகமே உலகம் அப்படின்னு பாபம் ஆ காதடி அப்படிங்கிற பாட்டு பாண்டாம் யாருஷா வண்டிக்காரன் காரணம் என்ன நமது நாட்டு சங்கீதத்தின் அமைதி அதில் இருக்கிறது இல்லவா ஆமா நான் கொஞ்சம் சங்கீதம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அதற்கு காரணம் எம் கே தியாராஜர் அவர் சினிமா பூரா நமது நாட்டு சங்கீதம் அந்த அமைதி இருந்தது இருக்கிறது இன்னைக்கு அவருடைய சீடி கிடைக்குது போட்டு கேட்கலாம் இதை யாரு வந்து திருத்த போறான் தெரியல சினிமா பாடே பாடி இருப்பேன் தேவாரம் பாடுன்னு சொன்னாரு அந்த மகான் என்ன ஆனந்து தம்புறான் போவாரம் பாட முடியாது இந்த மாதிரி இருக்குமா தேவாரம் அப்படின்னு அவரை கேட்டேன் நட பயில எப்படி இருக்கு பார்த்தியா அப்படின்னு அவரை கேட்டான் அவர் கோபட சினம் கொண்டிருந்தால் சிதறி போயிருக்கும் கோபாலே எனக்கு கோபாலன்னு ஒரு பேர் அப்படி சொன்னாதேவார முடியாது போ சாமி அப்படின்னு போயிடுவேன் கவலையே படமாட்டார் மறுநாள் வந்து பக்கம் கோபாலு சொல்லுடா அப்படி பாரு சொல்ல முடியாது அவரு மடாதிபதி நான் மரத்துல செய் வேலை பார்க்கிற ஒரு சின்ன ஊழியம் எப்படி எடுத்து பேசுறேன் பாத்தீங்களா அவரு கோவம்ல பாத்தீங்களா பட்டிருந்தாருன்னா நான் இன்னைக்கு தேவார உலகத்துக்கு வந்திருக்க முடியாது நான் இப்பவே முடிச்சுக்கணும் அவர் தான் என்னை தேவாரம் பார சொல்லி கடைசியா ரெண்டு ஏழு நாற்பத்தி மணிக்கு எவாருந்தான் சார் பாண்டா பாண்டா போச்சு அப்படின்னு ஆஹா அப்படின்னு தென்னையில இருந்து குதிச்சார் அவர் சிவகுரு அப்படின்னு கூப்பிட்டாரு இருபத்தஞ்சாவது பண்டா சந்தி பேரு சிவகுரு கோபால தேவாரம் பாருங்க சொல்லிடுச்சு நோட் புக் எழு அன்னைக்கு வந்தவன் தான் போறதுக்கு நான் தயாராக இல்லை இனிமே தேவாரமே பாடக்கூடாது பயிற்சியாரான் சொல்லிவிடுவேன் அந்த நிலையிலே என்ன ஆக்கிவிட்டவர் அவர் அவர் கோயில்ல போய் மடாதிபதி தானே கோயில்ல போய் சாமி கும்பிடும் தேவாரம் பாடுவார் மடாதிபதி தேவாரம் பாடி நான் கேட்டதே கிடையாது ten boliya ki na laga <laughs> iga kai noor bemadwa ten bunak duraya deg durai me avedaya bun boli ba madise jan ke jan சார் என்ன பழைய காலத்து அரசாங்கத்துக்கு உத்தியோகத்திற்கு விட்டுவிட்டு கட்டி கோபாலே தினந்தோறும் கோயில்ல போய் ரெக்கார்ட் பண்ற சாமி கிட்ட கோயிலுக்கு போய் இந்த தேவாரம் பாடுறான்னு சொல்ல மாட்டார் அவன்டிச்சு இது குங்கிலிய கலை நாயன வரலாறு ஒரு பகுதி இன்னைக்கு நடைபெற விழா நடைபெறும் நாம பஞ்சாட்சரம் சொல்லி அந்த விழாவுக்கு நாம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 பாடர்கள் அடங்கிய நூத்தி அறுபது குரந்தாடுகள் வெளியிட்டு விழா துவங்குகிறது இறை வணக்கம் மாதோரணை வளந்து மருவிய மருந்தினை நாதம் வேதிய ம்பந்தன் வாய் வேதியன் ஞான சம்பந்தன் வாய் மாலை ஆதரித்து திசை வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் சம்மை மறுமைக்கும் இமைக்கும் வருத்தம் வந்துடையே ஹா ஹான நன்றி உலகளாக உணர்ந்து போவதற்கரியவன் நில உலாவிய நீர்மழி வேலியன் அழகிரி ஜோதியின் நம்பளத்துள்ள ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் சிவனையச்சல்வர்களே தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் இன்று ஒரு நன்னாள் சைவ சமய வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள் வரும் தலைமுறையினருக்கு ஒரு பொன்னால் நமது சைவ சமய கருவூலமாகிய எட்டு திருமறைகளும் நீண்ட நாள் அழியாத மாசுபடாத வகையில் நவீன குறுந்தகடுகளில் வெளிவரும் நாள் எட்டாம் திருமுறை ஆகிய திருவாசகம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குறுந்தகடுகளில் வெளிவந்துவிட்டது அதனால் அதை இன்று சேர்க்காமல் மூவர் தேவார குறுந்தகடு வெளியீடு நடைபெறுகிறது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் திரு சுந்தரர் பாடிய ஏழு திருமுறைகள் முழுதும் எட்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பாடல்களாக நூற்றி அறுபது குறுந்தகடுகளில் இன்று வெளியிடாகிறது இரண்டாயிரத்தி ரெண்டில் இருநூத்தி ஆறு எட்டு திருமுறைகளை வெளியீடு செய்யும் முன் ஆசி பெற நாங்கள் தர்மயாதீனத்துக்கு சென்றோம் அன்றே நமது தர்மயாதின இருபத்தி ஆறாவது குருமுகா சன்னிதானம் இதை கண்டிப்பாக குறுந்தகடுகளில் வெளியிட வேண்டும் அது உன்னுடைய பொறுப்பு என்று வாணி கம்பெனி விஜயராமனிடம் அருளாசை வழங்கினார் அது இன்று நடைபெறுகிறது ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருநூத்தி ஆறு ஒளிநாடாக்களின் வெளியீட்டின் போது தலைமை தாங்கியவரும் ரெண்டாயிரத்தி மூணில் தர்மபுர ஐயா அவர்களின் முத்துவிழா தலைமையேற்று சிறப்பாக நடத்தியவர்தான் இன்றும் அவை தலைவரும் இசையில் மகிழ்ந்து மொழியை மறந்துவிட்ட இக்காலத்தில் மொழியை மறந்திடாமல் தமிழீச்சை சங்கம் நடத்தி தலைவர் நீதியரசர் பூரா கோகுலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சொல்லை விட செயலே சிறந்தது என அமைதியாக பல சமய சமுதாய கல்வி நட்பணிகளை நடத்தி வரும் திரு ஏ சுவாமிநாதன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தெய்வ சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் மீது மிகுந்த பற்று வைத்து சேக்கிழாரின் ஆசையோடு பெரிய புராணத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து புத்தகம் வெளியிட்டவர் தஞ்சாவூர் செக்கிழார் அடிப்படையில் திரு டி என் ராமச்சந்திரன் அவர்கள் தேவார திருமுறைகளை இன்று மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் தேவார ஓதுவார்களை நினைத்து முதுமை அடைந்த ஓதுவார்களுக்கு உதவ ஒரு அறக்கட்டளை நிறுவி அதன் மூலம் ஓதுவார் ஒருவருக்கு மாதம் ஐநூறு உதவித்தொகையாக ஆறு ஓதுவார்களுக்கு மாதம் மூவாயிரம் கடந்த பத்து மாதங்களாக அனுப்பி தொண்டு செய்து கொண்டிருக்கும் திரு டி என் ராமச்சந்திரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எங்களுக்கு எந்த செயலுக்கும் உறுதுணையாக ஆலோசி ஆலோசனை வழங்கி வரும் டாக்டர் ஔ்வை நடராசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தமிழ் பேச்சு என்றாலே சுவை சேர்க்கும் மிகச்சிறந்த பேச்சாளரான டாக்டர் தேஞானசுந்தரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் எங்கள் குருவாக விளங்கும் தருமபுரம் ஐயா அவர்கள் நால்வர் பாடிய திருமுறைகளை ஒளி நாடாக்களில் இருந்து குறுந்தகுடுகளின் செய்து வரும் தலைமுறையினருக்கு சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் திரு விஜயராகன் அவர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி வரும் தலைமுறையினர் ஈடேற வழிவகுத்துள்ளார்கள் திருப்பணம் திருப்பணந்தால் காசி மடத்து அதிபர் அருள்நந்தி தம்பியரானவர்கள் நமது தருமபுரம் ஐயா அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஒரு ஆசை தேவாரத்தால் நீ வளர்வாய் முன்னால் தேவாரம் வளரும் அறுபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன அந்த தீர்க்க தரிசையின் ஆசை இன்று நனவாகிறது இன்று உலகம் எங்கும் திருமுறை செய்து அருந்தொண்டாற்றி வரும் தர்மபுரம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது உருவத்தில் அடக்கமாக இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் பேண்ட் சட்டை போட்ட நவீன ராஜராஜ சோழனாக திகழ்கிறார் வானிங் கம்பெனி உரிமையாளர் விஜயராகன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் ஒளி வெளியீடு செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியீடு செய்து கொண்டிருந்தோம் அதனால் அவ்வளவு சிரமம் இல்லை ஆனால் இருநூத்தி ஆறு ஒளி அப்படியே இருநூத்தி ஆறு செய்திருந்தால் சுலபமாக முடியும் ஆனால் விலை கூடுதலாகும் ஆகையால் ஒவ்வொரு குறுந்தகடுகளிலும் ஐந்து பதிகங்கள் வருமாறு மறு ஒளிப்பதிவு செய்து அந்த நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஒளி நாடாக்களை நூத்தி அறுபது செய்து மக்கள் அனைவருக்கும் திருமுறை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் பணிபுரிந்து அதை சிறப்பாக வழி கொண்டு வந்த திரு வாணி விஜயராண் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் திரு ப லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களையும் திரு தியாகன் அவர்களையும் தர்மபுராதி மேலாளர் அவர்களையும் வந்திருக்கும் பெரியவர்கள் அமையதையும் வருக வருக என வரவேற்ற வணக்கம் அடுத்து தலைவர் தலைமை உரைக்கு பின் குறுந்தகடுகள் நடைபெறும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவத்திரு தருமபுரம் சுவாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் வரவேற்று பேசிய பொற்றாளம் துரை ஆறுமுகம் அவர்களே நான் வெளியிட இருக்கும் குறுந்தகடுகளை பெற இருக்கும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஏ எம் சுவாமிநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பாராட்டுரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற டாக்டர் ஒவை நடராஜன் அவர்களே டாக்டர் தே ஞானசுந்தரம் அவர்களே இந்த அருமையான குறுந்தகடுகளை வெளிவருவதற்காக சிறந்த உழைப்பினை கொடுத்து கொண்டிருக்கின்ற திரு விஜயராகவன் அவர்களே திருமுறைகள் பால் ஈடுபாடு கொண்டு வழக்கறிஞர் தொழிலை படித்தும் தமிழ்ச் சமுதாயத்திற்காக சிறந்த பணியாற்றி வருகின்ற டி என் ராமச்சந்திரன் அவர்களே தமிழ் இசை சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு லட்சுமணன் அவர்களே முன்னாள் சைவ பெருமந்தத்தினுடைய தலைவர் தியாகராஜன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே தருமபுரம் சுவாமிநாதன் தன்னுடைய என்பது அகவையை தாண்டிய பிறகும் கூட செலைக்காமல் தமிழ்ச் சமுதாயத்திற்காக சைவ திருமுறைகள் பரப்பப்படுவதற்காக தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டு வருகின்றார்கள் தருமபுரம் சாமிநாதனைப் போல் வருங்காலம் பல சாமிநாதன்களை பெற்றால்தான் நம்முடைய பாரம்பரியம் காப்பாற்றப்படும் என்று நான் கருதுகின்றேன் ஓதுவார்கள் அனைவரும் ஒன்று கூடி இத்தகைய பாரம்பரியத்தை காத்து வருகின்ற சாமிநாதனைப் போல் வாழ்க்கையையும் தன்னுடைய உழைப்பையும் நம்முடைய பண்பாட்டிற்காக தியாகம் செய்கின்ற சிறந்த சுவாமிநாதனை போன்ற ஓதுவாமூர்த்திகளை தயார் செய்வதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் மேலிருந்த வாரியாக இன்றைக்கு நாட்டிலே ஏதோ தமிழ் வளர்கிறது தமிழ் வளர்கிறது என்று கூறினாலும் கூட தமிழருடைய பண்பாடு சிதைக்கப்பட்டு வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது நாம் எவ்வளவுதான் ஆணித்தரமாக தமிழ் வளர வேண்டும் என்று சொன்னாலும் நம்மோடு சேர்ந்து கொண்டு தமிழ் வளரத்தான் வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களும் கூட தமிழருடைய பண்பாட்டை காப்பாற்றுகின்றார்களா என்றால் அது ஒரு பெரும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நன்றுடையானை தீயணையிலானை என்றெல்லாம் நாம் இரவனை பற்றி பாடுகின்றோம் நன்றுடையவர்கள் மட்டும் இருந்தால் போதாது நமக்கு தீயவைகள் செய்பவர்களும் இருக்கக்கூடாது ஆகவே சிறந்தவைகள் நாட்டிலே நல்ல முறையிலே வளர வேண்டுமென்றால் நல்லது செய்வதைப் போல செய்து தீயவர்களுக்கு துணை போகின்றவர்கள் இருக்கின்ற வரையில் நம்முடைய தமிழும் வளர முடியாது தமிழருடைய பண்பாட்டையும் வளர்க்க முடியாது நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் தமிழ் இசைகள் எவ்வளவோ இருந்தும் கூட இந்த இசை இருக்கிறதா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நேரத்திலேயெல்லாம் தைரியமாக பதில் சொன்னவர்கள் ஓதுவாமூர்த்திகள் என்று சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கு கூட எத்தனையோ ஓதுவாமூர்த்திகள் பராமரிக்கப்படாமல் அவர்களுக்கு தரப்பட வேண்டிய அந்த இடத்தை தரப்படாமல் அவர்கள் செய்கின்ற தொழிலை நாம் எல்லாம் பாராட்டாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் எங்களுடைய தமிழ் சிற்சங்கம் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் காலத்திலிருந்து எங்களால் இயன்ற வரையில் எவ்வளவு பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஓதுவாமூர்த்திகளை பராமரித்து வருகிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன வேண்டுமென்றால் அந்த இயக்கங்கள் எல்லாம் இப்பொழுது தேவார திருவாசக இசையை பாடுகின்றோம் பாட வைக்கிறோம் என்று சொல்லுகின்ற நிலைமையை இன்று நாடு பெற்றிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் அடிக்கல் நாட்டியவர்கள் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாரும் அவர்தன் குடும்பத்திலிருந்து என்று சொன்னால் அது மிகையாகாது எங்களுடைய தமிழ் இசை சங்கம் ஓவியாமூர்த்திகளை பராமரிக்கிறது என்றால் தமிழை பராமரிக்கிறது என்ற அர்த்தம் ஓதுவாமூர்த்திகளுடைய இசையை வளர்க்கிறது என்றால் தமிழ் இசையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது என்று அர்த்தம் ஓதுவா மூர்த்திகளை பாராட்டுகிறது என்றால் தமிழ் தெய்வமான சிவத்தை இந்த உலகத்திலே அவனையிலே பரப்புவதற்காக பாடுபடுகிறது என்ற அர்த்தம் இவற்றையெல்லாம் செய்கின்ற அந்த ராஜாசர் குடும்பத்தை நாம் வாழ்த்தாமல் இருக்க முடியாது எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் வேண்டுமென்றால் இசை விழாக்களுக்காக இத்தகைய தமிழ் இசையை பரப்புவார்கள் ஆனால் தமிழ் இசையே பரப்ப வேண்டும் என்று எண்ணிய எண்ணம் ராஜா அண்ணாமலை செட்டியாருக்கும் அவர்தன் குடும்பத்தாருக்கும் ஏற்பட்டதோடு மட்டுமல்ல அதிலே தோல் இல்லாமல் வளர்க்கப்பட்டு வருகிறது என்பதிலே நாங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் தேவார திருவாசக இசை மட்டுமல்ல தமிழ் இன்னும் எத்தனையோ இசைகள் தமிழிலே இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவும் தமிழிசை சங்கம் பாடுபட்டு வருகிறது ஆனால் தேவார திருவாசக இசை அத்தனையையும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு விட்டதா என்றால் இல்லை அத்தனை இசையையும் நாட்டு மக்களிடத்திலே எடுத்து பரப்பி வருகிறார்களா என்றால் இல்லை ஏதோ தெரிந்த சில பாடல்களைத்தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் தெரியாத எத்தனையோ அருமையான பாடல்கள் அருமையான பண்ணிலே அமைந்த பாடல்கள் நம்முடைய தேவார திருவாசக இசை இசையிலே என்பதை தருமபுரம் சாமிநாதன் போன்றவர்கள் பாடுகின்ற நேரத்திலேதான் பாட்டை எழுதி அந்த பண்பாடு குறையாமல் அர்த்தங்கள் பிறழாமல் மனித சமுதாயம் அதனுடைய உள்ளர்த்தத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணீர் என்ற கோளினால் எடுத்து ஏம்பவில்லைவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் இவருக்கு இறை அருள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வயது ஏற ஏற அந்த குரலையே தெய்வீகம் தவிழ்ந்து கொண்டே போகிறது ஆகவே தான் அவர் சென்ற ஆண்டு பாடியதை விட இந்த ஆண்டு பாடுகின்ற போது நாம் எல்லாம் இன்னும் பல்லாண்டுகள் அவர் வாழ்ந்து நம்முடைய தமிழ் இசையை பரப்ப வேண்டும் என்பதுதான் நீங்களை போன்றவருடையவா அவருக்கு இறையருள் நிரம்ப இருக்கின்றது இதற்கு காரணமே அந்த இரையருள் நிரம்பிய இந்த தேவார திருவாசக இசையை இறை உணர்வோடு பாடுகின்ற ஒரு உத்தமர் நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் அவர் எத்தனையோ இசைத்தட்டுகளையெல்லாம் அளித்திருக்கின்றார்கள் பெருந்தகடுகளெல்லாம் வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டிருக்கின்றன இப்பொழுது குறுந்த தேவார திருவாசக இசைகள் அத்தனையும் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இந்த இசையிலே இருக்கின்ற இன்பத்தை நுகர வேண்டுமென்றால் அந்த இசையினுடைய நுணுக்கங்களை அறிய வேண்டுமென்றால் பாடுகின்றவர்கள் வார்த்தையிலே சரியான புரியும்படியான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒரு இருபது முன்னால் ஏன் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட கோயில்களிலே சென்று திருவாசகமோ தேவாரமோ பாடுகின்றார்கள் என்று கேட்போமே கேட்போமே ஆனால் நமக்கு என்ன பாடுகிறார்கள் என்று கூட தெரியாது பாடுகின்றவர்களுக்கே பொருள் தெரிந்து பாடுகின்றார்களா என்பதே ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் அந்த நிலைமைகள் எல்லாம் சிறிது சிறிதாக மாற்றி நம்முடைய ஓதுவா மூர்த்திகள் தங்களுக்கென்று பாடசாலைகளையும் அமைத்துக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு தலைவனையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் புரியும்படியும் பாட வேண்டும் பொருள் திருந்தும் பாட வேண்டும் ஒன்று என்ற ஒரு நிலைமையையும் வளர்த்து இன்றைக்கு நாம் சென்று கோயில்களிலே நாம் அந்த தேவாராயசியை கேட்கோமே ஆனால் நாம் உள்ளபடியே மகிழ்ச்சி நான் ஒரு முறை மதுரை சென்றிருந்தேன் அப்பொழுது பேரறிஞர் அண்ணா அவருடைய படத்தை ஒரு சிலையை திறக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை நான் என்ன செய்வது என்று நான் வழக்கமாக செல்கின்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றேன் செல்கின்ற பொழுது அந்த ஒரு ஓதுவார் பாடினார் நான் என்ன பேசுவது இந்த கூட்டத்திலே எதைப்பற்றி நான் பேசுவது என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அந்த தேவார இசை எனக்கு கை கொடுத்தது அந்த ஓதுவார் பாடினார் வேதியா வேதகீதா வின்னவர் அண்ணா என்று ஓதியே மலகல் தூவி உடுங்கினின் கடல்களுக்கான பாதியோர் பெண்ணை வைத்தாய் படர்சடை மதியம் சூடும் ஆதியே ஆளவாயில் அப்பனே அரிசியாயே என்று பாடினார் யோசித்தேன் வேதகீதா விண்ணவர் அண்ணா என்ற அன்னைக்கு விண்ணவருக்கு அண்ணனாக இருந்தார் இன்றைக்கு மன்னவருக்கு அண்ணனாக இருக்கின்ற அண்ணாவினுடைய சிலையை நான் திறக்கிறேன் என்று பேசி என்னுடைய சொற்பொழிவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்த தேவாரத்திலே நான் பாடி பாடி மகிழ்ந்தேன் இப்படி எத்தனையோ பாடல்கள் நான் அடிக்கடி பாடல் கூட புலனைந்தும் புரிகலங்கி நெறிமையங்கி அறிவழிந்துட்டு ஐமேலு அலமந்த போதாக அஞ்சேலென்றும் செய்வான அவர் உன் கோயில் வலம் வந்த மரமார்கள் நடமாடம் முழவதிர மறையின்றி சிலமந்தி மரமேறி உயிர் பார்க்கும் திருவையாறு என்ன அழகு எவ்வளவு விதமான தமிழ் குஞ்சுகின்ற தமிழ் நம்மையெல்லாம் விஞ்சுகின்ற தமிழ் உள்ளத்தை எல்லாம் உருக்குகின்ற தமிழ் உணர்வுகளை எல்லாம் இரவரிடத்தில் எடுத்துச் செல்லுகின்ற தமிழ் இந்த தமிழை பாடினவர்கள்தான் நம்முடைய மும்மூர்த்திகளும் நம்முடைய தேவார இசையும் நம்முடைய திருவாசக இசைகளும் இந்த இசையெல்லாம் எடுத்து பரப்பிய நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் குறுந்தட்டு மூலமாக அத்தனை இசையையும் உங்களுக்கு தந்திருக்கின்றார் கேட்டு மகிழுங்கள் அதை கேட்டு கேட்டு உணவு உள்ளத்தை உருக்கி உருக்குகின்ற திருவாசகத்தை கேட்டு நீங்களெல்லாம் உள்ளத்தை உருக்கி உலகத்திலே இருக்கின்ற மக்களுடைய உண்மையான நிலைமைகளை எல்லாம் விளக்கி இளைஞர் சமுதாயத்தை திருத்துகின்ற வகையிலே நம்முடைய பண்பாட்டை எடுத்து பரப்புங்கள் அதற்கு இந்த குறுத்தட்டு இசை நம்முடைய சமுதாயத்துக்கு நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கையில் அருமையான இந்த இசைத்தட்டை நான் வெளியிடுவதிலே பெருமிகிழ்ச்சி அடைந்து வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வணக்கம் குரங்குடு பெற்றே சுவாமிநாதன் அவர்கள் தெய்வீக அருள் பெற்ற இந்த திருவிழாவிற்கு தலைமை தாங்குகின்ற மாண்புமிகு நீதியரசர் தமிழ் இசை சங்கத்தின் தலைவர் டாக்டர் பி ஆர் கோகுலகிருஷ்ணன் அவர்களே தேவார இசையை கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னுடைய அருமையான இசையினால் பரப்பி வருகின்ற பெரியவர் என்னுடைய மதிப்புக்குரிய இசை பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்களே இந்த குருந்தகர்களை வெளியிட்டு நம்முடைய தமிழூர் நல்லுலகத்தின் நன்றியை கடப்பாற்றி உள்ளது திருவாளர் விஜயராகவன் அவர்களே இங்கு எழுந்திரலிருந்து எங்களெல்லாம் மகிழ்விக்கு வந்திருக்கின்ற பெரியவர் சேக்கிரார் அடிப்படை டி என் ராமச்சந்திரன் அவர்களே என்னுடைய நாற்பதாண்டு கால நண்பர் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் ஔய் நடராஜன் அவர்களே அதேபோன்று நாற்பதாண்டு நண்பர் நல்ல ஆன்மீக பேச்சாளர் எழுத்தாளர் டாக்டர் ஞானசந்தரன் அவர்களே எதிரே வீற்றிருக்கின்ற திருவாளர் பாலுமணன் அவர்களே திருவாளர் தியாகராஜன் அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் இந்த மாலை காலை இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி நான் செய்த பெரும்பேரு இன்று மூவரு மதில்கள் அருளிய தேவாரத்தை தருமபுரம் சுவாமிநாதன் அவருடைய கணீரென்ற நீதியரசர் சொன்ன மாதிரி கம்பீரமான குரலிலே நமக்கு அருளியிருக்கின்ற திருவாளர் தருமபுரி சுவாமிநாதன் அவர்கள் அருளிய குறும்புகளை முதல் பிரதியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பதற்காக பொற்றாலம் ஆறுமுகம் அவர்களுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியிலை மேலே தெரிவித்துக் கொள்கின்றேன் புற்றாலம் ஆறுமுகம் அவர்கள் மிக சீரிய சமய தொண்டுகளை ஆரவாரமில்லாமல் அடக்கமாக செய்து வருபவர்கள் ஆண்டுகளாக நாங்கள் சென்னையிலே சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக சேக்கிலா விழா மூன்று நாட்கள் நடத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் வந்திருக்கின்ற அடியார்களுக்கு அமைதி படைத்து பெரும் புகழ் ஈட்டியவர்கள் அவர்களுடைய அரும்பணி எல்லோருக்கும் உணவளிக்கின்ற பணி அதைத் தவிர்த்த மற்ற ஒரு தொண்டர் போல அருமையாக அவரும் ஆடி ஓடி வேலை செய்வார் அவ்வளவு ஒரு நண்பர் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிரியை வீட்டிருக்கின்ற சைவ பெரியவர்களை பார்க்கும்போதோ அல்லது மேடையிலே வீற்றிருக்கின்ற மிகப் பெரியவர்களை பார்க்கும்போதோ என்னால் இந்த கூட்டத்தில் என்ன பேச முடியும் என்ற ஒரு சந்தேகம் தான் எழுந்தது இருந்தாலும் கூட இம்மாதிரி வாய்ப்புகள் வரும்போதுதான் என்னை போன்றவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர முடியும் என்ற முறையிலே நான் இருந்த ஒன்றிரண்டு செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு அமரலாம் என்று நீக்கின்றேன் தேவாரத்தை பொறுத்தவரையிலே பலவிதமாக சொல்லுவார்கள் அது இறைவனை பற்றி புகழ்த்து பாடுகின்ற பாடல்கள் என்று சொல்லுவார்கள் பல பண்களில் பல தாளங்களில் உள்ள பாடல்கள் என்று சொல்லுவார்கள் இலக்கிய முறையிலே பார்த்தால் பலவிதமான தமிழ் இலக்கிய வகைகளிலே பல்வேறு வடிவங்களிலே விருத்தப்பாக்கள் வன்பாக்கல் போன்ற பல வடிவங்களிலே உள்ளது என்று சொல்லுவார்கள் ஆனால் இதையெல்லாம் சாதாரணமாக பார்ப்பவர்களுக்கு தோன்றுவது இசை வடிவிலே இறைவனை புகழ்ந்ததுதான் தேவாரம் என்று சொன்னால் சங்க காலத்திலிருந்து நேற்று பாரதியார் காலம் முறை எவ்வளவோ பெரியவர்கள் எவ்வளவோ அடையாளர்கள் எவ்வளவோ முறையிலே இறைவனை புகழ்ந்து பாடியுள்ளார்கள் அவற்றுக்கெல்லாம் அந்த பெருமை வருவதில்லை தேவாரத்திற்கும் மற்ற தெய்வீக பேரவர்களால் பாடிய இசை பாடல்களுக்கும் எண்ணம்பி பெரிய வித்தியாசம் தேவாரம் வருடைய மூவர் மேல்கள் அருளியது தேவாரம் மட்டுமின்றி பாடல் மட்டுமின்றி இறைவனை ஓதியது மட்டுமின்றி அவைகள் மந்திரங்கள் அவைகள் நிச்சயமாக மந்திரங்கள் என்பதை நாம் புரிந்து வேண்டும் மற்ற இசைப்பாடல்களை எவ்வளவுதான் இசை கூட பாடினாலும் மனது நெகிழும் நம்முடைய நிச்சயமாக நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறுபடும் இருந்தாலும் கூட இந்த மந்திரங்களை ஓதும் போது கிடைக்கின்ற ஒரு பலன் நிச்சயமாக கிடைக்காது என்பதை இங்குள்ள பெரியவர்கள் அனைவரும் அறிவீர்கள் ஆகவேதான் நாம் இந்த விவகாரப்பாடல்கள் மந்திரம் என்று நான் சொல்லுவதில்லை திருஞான சமுந்தர் அவர்களே சொல்லியிருக்கின்றார்கள் அந்த மாதிரியான மந்திரங்களை ஓதும் சாதாரணமாக பாட்டை பாடும் பாட முடியாது தருவபுரம் சாமிரா நன்கு தமிழ் கற்றவர்கள் நன்கு கர்நாடக சங்கீதம் கற்றவர்கள் நன்கு தேவார பாடல்களை பாடக்கூடிய முறையில் உள்ளவர்கள் ஆனால் அவர்கள் அதை அந்த கணிகின்ற குரலில் பாடும்போது ஒரு கம்பீரத்துடன் பாடும்போது நமக்கு மந்திரங்களை கேட்பது போன்ற ஒரு உணர்ச்சி உண்டாகின்றது ஆகவே முக்கியமான பாடல்களை நமது வாழ்க்கையிலே முக்கியமான நேரங்களில் அவர் பாட நாம் கேட்டோம் அதனால் ஏற்படுகின்ற பலன் தனிமறைகா இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் தேவாரத்தை பொறுத்தவரை மழை வேண்டுமா அதற்காக தேவாரம் இருக்கிறது திருமணம் நடைபெற அதற்காக இருக்கின்றது வினிகள் போங்க வேண்டுமோ அதற்காக இருக்கிறது பிணிகள் போக வேண்டுமோ அதற்காக இருக்கின்றது இன்று வாழ்க்கையிலே மனிதனுக்கு எந்தெந்த நேரங்களில் என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதையெல்லாம் தீர்ப்பதற்காக சில பதிகங்கள் சில வாழ்வர்கள் இருக்கின்றன அவைகளை பொருள் ஆனால் பொருள் மட்டும் போதாது இறைவனுடன் அருள் உணர்ந்து பாடக்கூடியவர் தருமேபுரம் சாது அவர்கள் அவருடைய பாடல்கள் கடந்த நாற்பது ஐந்து ஆண்டுகளாக நம்ம எல்லோரும் கேட்டிருக்கின்றோம் அதை நமக்கு அடுத்த சந்தேகம் கேட்பதற்கு தகுந்தவாதை இப்போது குறிந்த கடுகளாக வெளியிடுகின்றார்கள் கையடக்கமான பதிப்பு நாம் வாங்கி பயனடைவதற்கு இந்த விழா நிச்சயமாக நமக்கு பயன்படும் என்று நினைக்கின்றேன் ஒரே ஒரு சொல்ல வேண்டும் இந்த தேவாரத்தை நான் இவ்வளவு சொன்னது நான் சொன்னதோ படித்ததோ தேவார முதல்கள் மூவரும் முதலில் சொல்லிவிட்டேன் நாம் எடுத்துக்கொண்ட எடுத்துக்கள் தான் இந்த நேரத்திலே சொல்ல வேண்டும் தேவாரத்தை ஓதுபவர்களுக்கு அதாவது தர்மபுரம் சாமிநாதன் போன்ற ஒரு அருளாளர்களுக்கு உடனடியாக வானுலகம் கிடைக்கும் உடனடியாக விண்ணம் கிடைக்கும் என்று நம்முடைய தேவார பாடல்களிலேயே நமக்கு எடுத்துக்காட்டு கிடைக்கின்றன நன்னியை கீர்த்தி நலன்கொள் கேள்வி நான்மறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடல் வல்லார் கழிந்த பாருடு விண் பரிபாலகரே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்றார்கள் தர்மசாமிநாதர்கள் விண்நுளைவு போவது மட்டாமல் விண்மை பரிபாலனம் செய்கின்ற நல்ல ஒரு உயர்ந்த பதவி அவர் கிடைக்க என்று அழகாக ஞானசம்பந்த பெருமான் வாயிலாக பிறந்த ஓதுபவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஏற்றனை சொல்லுகின்றார்கள் அதே மாதிரியாக இணையவர் ஏத்தம் இருப்பார் தாமே என்றும் சிவகதி பெறுவாரே என்றும் ஓதும் அறியார்கள் வானில் அரசால் இப்படியெல்லாம் எடுத்துக்காட்டாக சொன்னேன் ஞானசம்பந்த பெருமானவர்களும் திருநாவுக்கரசு பெருமானவர்களும் சுந்தரசுமும் ஓதுகிறவர்களுக்கு என்ன மாதிரியான பேருகளை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் அதனை நேரத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன் ஓதுவார்கள் என்று ஒரு சிறு குறிப்பு எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது அந்த காலத்திலே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நிதி செயலாளராக இருந்தேன் தமிழக அரசிலே அப்பொழுது பலகாலமாக ஓதுவா மூர்த்திகளுக்கு நாம் ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டு வந்து என்ன காரணத்தினாலும் ஒவ்வொரு அரசாங்கமும் தள்ளி போட்டுக் கொண்டே வந்தார்கள் நான் நிதி ஒரு பகுதியில பிரசிடென்ட் என்று சொல்வார்கள் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி நடந்தது அந்த நேரத்தில் அப்போதிருந்த ஆளுநர் திருவாளர் டாக்டர் அலெக்சாண்டர் அவரிடம் சென்று நேர சொல்லி இது மிக முக்கியமான காரியம் செய்ய வேண்டும் என்று ஏதோ காரணங்கள் தள்ளி போட்டுக் வருகின்றது அரசியல் கட்சிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்போது நாம் குடியரசுத் தலைவரின் ஆட்சி அந்த முறையில் நடத்துகின்றோம் இப்போது கொடுத்தால் உங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது என்று சொன்னேன் அவர் ஒத்துக்கொண்டார்கள் ஊதிய மூர்த்திகளுக்கு முதன் முதலாக கொடுக்க வேண்டிய ஒரு அந்த ஒரு பேர்தானே என்னமோ என்ன என்று அழைத்திருக்கின்றார்கள் அல்லது நண்பர்கள் கேட்டேன் என்னை போய் அழைப்பிருந்தேன் எவ்வளவு பெரியவர்கள் இருக்கின்றார்களே முதல் தகடு என்னை அழைக்கின்றேன் ஏதோ இருவர்கள் கூடிய அந்த நினைக்கின்றேன் அந்த முறையிலே தர்மபுரம் சுவாமி விநாயகர்கள் நமக்கு மிகப்பெரிய பயனை விளைவிக்கின்றார்கள் அவர்கள் அடிவற்றி அந்த பல சிஷ்ய கோடிகள் அவரை கேட்கின்றார்கள் அவர் எல்லோரும் தமிழகம் மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலே நம்முடைய தேவாரப் பெண்களை மிக அழகாக பரப்பிடுகின்றார்கள் அவர்கள் தொண்டுக்கு நாம் தலைமணியை நீக்கின்றோம் ஆனால் பாடியவர்களுக்குத்தான் இந்த பலன் என்று சொல்லி நான் முடித்துவிட்டால் சரியார் கேட்பவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்க வேண்டும் நமக்கு பாடவும் தெரியாது அனுபவிக்க தெரியும் கேட்க தெரியும் கேட்பவர்களுக்கு என்ன பலன் என்பதும் தேவாரத்திலே இருக்கின்றது ஒரு நாள் இதே இன்னிசை வல்லார் சொல் கேட்டாரெல்லாம் ஊய் மலி விழி போயிட அடைவாரே என்றும் சொல்லுதல் கேட்டல் வல்லார் துன்பம் தொடுப்பாரே என்றும் கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குருவாதே அத சேராதே என்றும் உரைப்பார்களும் கேட்பவர்களும் சீரு தேவர் கணவளோடும் இணங்கி சேலோகம் ஏறுவாரே நாம் போவது மட்டுமில்ல தேவர்களோடும் சேர்ந்து அவரை இணங்கி நான் நேரலோகம் செல்ல அமைப்பாக இருக்கும் இந்த தேவாரங்களை கேட்டார் என்று தெரிகின்றது இவ்வளவு பயனுடைய இந்த தேவார படல்களை நம்ம கையடக்கமாக குருந்தகர்களாக திருவாளர் விஜயராகன் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அவருக்கு தமிழகோறும் நல்லுல கடமைப்பட்டிருக்கிறது நாம் செய்யக்கூடியதெல்லாம் இந்த குருதுகடிய வாங்கி தினசரியை கேட்டு நமது அடுத்த சந்தையினருக்கு என்பதை சொல்லி இவ்வாறு கேட்பதனால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சொல்லி இந்த தேவார பண்களும் அதை போட்டு வருகின்ற திருவாளர் சாமிநாதன் அவர்களை போன்ற பெரியவர்களும் எப்போதுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததற்காக பொட்டாளம் அருங்குகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்து ஆசி உரையில் தர்மபுர வந்திருக்கிறது வழங்குவதற்காக அதனுடைய மேலாளர் சுந்தரராஜன் அவர்களை அன்பட அழைக்கிறேன் சித்தி தருணாதன் தெங்கமலை வாழ்நாதன் பத்தி தருணாதன் தரணன் முத்தி பொருணாதன் ஞான பிரகாகுநாதன் எல்லாம் வல்ல ஆதல் வல்ல அதிமலர் தாமரிகளையும் மானமே வழிவாக தர்மியாதினம் ஸ்ரீலீ குருணகாசன் அவருடைய பொற்பாதகமாக மனமொழிமையால் முதற்கன் வணங்கி இந்த அருமையான சிறந்த விழாவிற்கு தலைமையேற்று குருந்தக் வெளியிட்டிருக்கின்ற மாண்பமை நீதி அவர்களுக்கும் முதல் பிரதி பெற்று சிறப்பு விளையாட்டியிருக்கின்ற ஓய் பெற்ற இந்திய அரசு பணி ஐயா அவர்களுக்கும் பாராட்டு வழங்க வந்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பல்கலைக்கழக முன்னாள் தலைவேந்தர் அவர்களுக்கும் முன்னாள் பேராசிரியர் அவர்களுக்கும் தர்மயம் சைவ சித்தாந்த ஆராய்ச்சியத்தின் இயக்குனர் சேக் ஆர் அடிப்படை அவர்களுக்கும் நாளும் இன்னிசையா தமிழ் பரப்புகின்ற வணக்கத்திற்கு மரியாதைக்குரிய இசைத் துயரறிஞர் அருணை அண்ணன் அவர்களுக்கும் இதையெல்லாம் சிறப்பாக வெளியிட்டு இந்த பணியினால் பணியையே செய்வதற்கு விஜயம் செய்திருக்கின்ற மதிப்புரிய விஜயராகவன் அவர்களுக்கும் வரவேற்று பேசி ஏற்பர் கொற்றாலம் திரு அருண் அருண் அவர்களுக்கும் நம்பியிருப்பவர் சுகா அவர்களுக்கும் புனிதர் புனித பெரு நகூடி இருக்கின்ற செல்வர்களுக்கும் வணக்கங்கள் தெரிவித்துக் கொண்டு தர்மவாரியினம் ஸ்ரீலி குருமிவாசன் அவர்கள் அலியிருக்கின்ற ஆசியை முதற்கன் படித்து விளையாட்டு குருபாதம் திருக்காயபரம்பரை தர்மயாதீனம் இருபத்தி ஆறாவது குருமகாசமிளாவன் ஸ்ரீலஸ்ரீ சண்முகதேச யானசம்மண்ட பரமாச்சாரிய சுவாமிகள் தர்மயாதினம் தர்மபுரம் மயிலாடுதுறை ஞானமின் துறவியை மிக வேண்டும் ஆலவாயில் உரையின் ஆதியில் உலக வாழ்க்கையில் மக்கள் இறைவன் திருமதி துணையோடு இனிய வாழ்வதற்கு குருவனி புரிவன தேவார திருமுறைகள் இசைத்தமிழை அமைந்த கட்டுப்பாடுகளை முறையாக கற்று கேட்டு நாம் மகிழமும் எதிர்கால தம்பை நேரும் பயன்பெறத்தக்க வகையில் நூத்தி அறுபது குடும்பகளில் ஒளிப்பதிவு செய்து வெளியிடும் நண்பர் வானிலைக்காரின் தமிழ் உரிமையாளர் திரு கே விஜயராகவன் மிகவும் பாராட்டு கூறியவர்கள் தருமராய் தேவார பாடசாலையில் முறையாக பயின்று திருமுறை கலாநிதி இசைப்பேரவையாக உறுதி வைக்கப்பட்ட நம் தருமராயிரு சுவாமிநாதன் இதுபோது மூல தேவார பாடல்கள் எண்ணாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுனையும் இனிய குரலில் நல்ல முறையில் பாடல் செய்து பாடல்களின் தொகுப்பை திருமுறை வழிபாட்டு அன்பர்கள் கூட்டத்தினர் மாண்பு மிகு நீதிபதி தலைமையில் வெளியீட்டு கொண்டாடுவது மகிழ்மை தருகிறது தர்மபுரம் சுவாமிநாதன் தன்னிசைப்பணி பாராட்டுவதற்குரியது இது சைவ சமய வரலாற்று இடம்பெறத்தக்க நிகழ்ச்சி வெளியீட்டு விழா சிறப்புற நிகழவும் அன்பர்கள் தேவார குடும்ப கேட்டு ஓடிய மகிழவும் இப்பணியை அன்பர்கள் எல்லா மழை இனிதவாகவும் ஸ்ரீ சந்தனி சுக்கன் திருவுருளை என்று ஆசிரியாரில் இதற்கு ஆசை கவசமாக இந்த பள்ளிகளெல்லாம் ஒளி பேசி கொடுத்திருக்கின்ற பாடி வைக்கின்ற அண்ணன் அவர்களுக்கு ஸ்ரீலஸ் குருமிதாசன் ஆசை கவசமாக அவருடைய அருவாணி வண்ணம் இந்த சால்வி அணிவிக்கின்ற இவனை சிறந்த முறையிலே குடும்பங்களால் வெளியிட்டிருக்கின்ற இந்த வாணிங் கம்பெனி உரிமையாளர் திரு விஜயராணு அவர்களுக்கு ஸ்ரீலஸ் குருமதாசன் ஆசி கவசமாக இந்த சால்வி அணிவிக்கின்றேன் மேலும் இந்த குறிமுக முன்னதாக இருபது தொகுதியில் பெற்று வருமாறு அருளாணையிட்டு அதற்கான காசோலை வரைவு வகையாக ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்கு ரூபாயில் அருகில் போகிறார்கள் என்றேன் மகாசண்ட உத்தரவின்படி அனைவரும் வணக்கம் நன்றி அடுத்து சீக்கிர அடிப்படை திரு டி என் ராமச்சந்திரன் அவர்கள் வாழ்த்துறை வாழ்வார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் சிரசா சிவபக்தானாம் பதாம்பூஜை ரஜக்கணானு வந்தா மகே வயம் நித்யம் வாசனாத்வாந்த பாஸ்கரா மெய்கண்ட சாத்திரங்களையும் திருமுறைகளையும் போற்றுவாரை போட்டு என் உரையைத் தொடங்குகின்றேன் இங்கே நான் விருந்துண்ணா வந்தேன் விருந்து படைக்கும்படி ஆணையிடுகிறார்கள் அன்பர்களே கொலை சொல்ல காமராமல் பயனில் சொல்லாமல் ஒரு சில செய்திகளை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றேன் முதலில் கேட்பவர்களுக்கு சில அதிர்ச்சி ஏற்படலாம் தேவாரம் என்ற சொல்லை தேவாரத்தில் காண முடியாது தேவாரம் என்ற சொல்லை திருமுறைகளில் காண முடியாது முதன் முதலில் இந்த சொல் எப்படி எழுந்தது என்று ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது குடவாசல் பாலுவர்கள் மூலம் பெற்ற செய்தி இது கல்வெட்டியிலே பார்க்கின்ற பொழுது முதன் முதலிலே தேவாரம் என்ற சொல்லானது சமணர் கட்டிய கோயிலை குறித்து எழுந்தது என்று சொல்லியிருக்கிறார் பின்னால் தொடர்கின்ற அந்த ஆராய்ச்சியின் படி சென்று வேறு பல செய்திகளும் நாம் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உண்டு சமணக் கோயிலுக்குத்தான் தேவாரம் என்று பெயர் பிறகு மடங்களுக்கும் தேவாரம் என்ற பெயர் வழங்கப்பட்டது ஆன்மார்த்த கோயிலுக்கு தேவாரம் என்று பெயர் சூட்டினார்கள் ஆன்மார்த்த தெய்வத்தை வழிபடுவதற்காக வெளியூருக்கு செல்லும் போது எடுத்துச் செல்வதற்காக அமைக்கப்பட்ட பெட்டிக்கும் தேவாரம் என்று பெயர் பூஜை பெட்டிக்கு தேவாரம் என்ற பெயர் யானை சுந்தரத்தை கேட்டால் சொல்லுவார் வைணவ உரை படித்தால் சைவம் வளம் பெறும் பல செய்திகளை அங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் மோராந்தே ஒரு ஒரு கால என்று பாட்டெடுப்பார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த மோராந்தே என்றால் என்ன என்று எல்லோரும் இழிக்கின்றார்கள் அவன் மோராந்த முகமும் நாமடிக்கொண்ட உதடும் குத்தமடக்கின கையும் செருத்து நோக்கின நோக்கும் கண்ட அளவிலே மங்குநாரை கிழிக்குமாலை போல் கிழிக்குமா போல் ஆயிற்று என்று அந்த வியாக்கியானத்திலே நாம் பார்க்க முடியும் ஆயினால் மாலும் நமக்கு அந்நியன் அல்லன் வைணவம் நமக்கு உகந்த ஒரு நம்பிக்கைக்குரிய சமயம்தான் ஆக இந்த தேவாரம் என்பது சொல்லினுடைய வியாக்கியானத்தை பார்க்கின்ற பொழுது பூசை பெட்டி என்ற பொருள் துணிக்கின்றது இதை வியாக்கியான கர்த்தா எப்படி சொல்கிறார் வை வைஷ்ணவ வியாக்கியான கர்த்த சொல்கிறார் வீடு பட்டு எரிகின்றதாம் எந்தெந்த பொருளை எதோடு சேர்த்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று எண்ணி சிந்தித்து வேலை செய்வதற்கு நேரமில்லை ஆகவே தேவாரமும் செருப்பும் ஒக்கட்டி எடுத்து ஏசினார்கள் என்று சொல்லிருக்கிறார் இதெல்லாம் விடுவோம் ஆனால் இன்றைக்கு தேவாரம்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா தருமபுரம் சுவாமிநாதன் அர்த்தம் அதுக்கு மேல நான் என்ன சொல்ல போறேன் செஞ்சடா அடையுவேல் நாட்டை புனலை அம்புலியின் கீத்தை புனைந்த பெருமானுடைய அருள் அவருக்கு என்றென்றும் நிகழமாறு உங்களோடு சேர்ந்து நானும் பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து டாக்டர் அருங்காசன் அவர்கள் தளபதி ஆமிழிசை காவலராக திகழும் நீதியரசர் அவர்களே என்னுடைய அருமை நண்பர் சிவம்பெருக்கும் சீரராக நட்படிகள் ஆற்றி வரும் நண்பர் ஏ எம் சுவாமிநாதன் அவர்களே தமிழ் முழுதரித்த தன்மையர் என்று தமிழ் உலகம் பாராட்டி மகிழ்கின்ற பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களே ஆங்கிலத்திலும் தமிழிலும் தன் பெரும் புறமையால் சேக்கிழார் அடிப்படையாகவே வாழ்ந்து வருகின்ற பேரறிவாள அன்புக்குரிய டி என்ஆர் அவர்களே நாடும் இன்னிசையால் தமிழ் பரப்பி தமிழகத்துக்கு பெருமை சேர்த்து வருகின்ற தருமபுரம் அண்ணல் திருமுறை திலகம் அவர்களே பெருமக்களே உங்களையெல்லாம் உங்களையெல்லாம் இங்கே காண்பதில் நான் நெகிழ்ச்சி அடைகிறேன் சைவ சித்தாந்த பெருமத்தத்தினுடைய தலைவராக இருந்த பெருந்தகை அண்ணாமலை அரசர் அறக்கட்டளையின் பங்கேற்று திகழ்கின்ற அண்ணல் லேனா அவர்கள் பெருந்தகை ராமமூர்த்தி முன்னாள் ஐஏஎஸ் அலுவலர் என்று நீங்களெல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருப்பது பெரிய நெகிழ்ச்சியாகவும் பெருமிதமாகவும் இருக்கின்றது எனக்கு இந்த விழாவில் பங்கு பெறுவதற்கு உரிமை ஒன்று உண்டு என்னுடைய தந்தையாருக்கு உகந்த இளைஞராக திகழ்ந்தவர் தருமபுரம் அண்ணல் அவர்கள் என் தந்தையாருக்கு இப்போது நூற்றி ஆறு நூற்றி ஏழு வயது சொல்வார்கள் நான் சைவ சித்தாந்தத்திலே உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் திருதல்வேலியில் சுந்தரமூர்த்தி ஓதுவார் என்ற பெருத்தகை இருந்தார் அவர் ஓதுவதை கேட்பதற்காக நெல்லை சுற்றுப்புறத்தில் உள்ள மக்கள்க்கணக்கில் வந்து கொழு திருமுறை இசையென்றே அவர்கள் அறியாது கேட்டு உருகுவார்கள் அந்த நாள் மெல்ல தேய்த்து விட்டது இளமையும் புலமையும் தலைமையும் வளமையும் வாய்ந்த ஒரு திலகமாக தருமபுரம் சாமிநாதன் திகழ்வார் என்று சொன்னார்கள் இதை அவர்கள் சொன்னதே ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வகையிலேதான் அவர்களின் திருமுறையை இசைப்பது என்று சொன்னால் தமிழகத்திலே திருமுறைகளை ஓதுவது என்பது குரல் வளம் வேண்டும் அதை தெரிந்து கொண்ட புலமை வேண்டும் பாடுகிற அந்த சொனின் பொரு வளம் என்ன என்று கேட்பவர் உணர்வுமாறு செய்ய வேண்டும் இந்த சிறப்பு என்பதுதான் ஒரு செம்மை சான்ற ஓதுவாருக்கு இலக்கணமாக இருக்க முடியும் அருமை நண்பர் ஏ எம் எஸ் அவர்கள் சொன்னபோது எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்தது எனக்கு கூட இந்த அலுவலகத்தில் பணியாற்றிய போது இரண்டிரு நிகழ்ச்சிகளை நினைத்துக் கொண்டு நான் பெருமைப்படுவேன் நான் அப்போது செயலாளராக இருந்தபொழுது நம்முடைய பொற்றாலம் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் நாற்பது ஆண்டு கால நண்பர் அவர் திருமுறை அண்ணனுக்குப் பொற்றாலம் வழங்கிய போதே நான் இருந்து பங்கு கொண்டவன் அவர்கள் அப்போது தந்திருந்த ஒரு கேசட் தான் தேவாரம் அந்த பகுதியில் எடுத்து கையில் அந்த நேரத்தில் முதலமைச்சராக இருந்தவர் புரட்சி தலைவர் அவர் ஏதோ ஒன்றை தமிழை பற்றி கேட்பதற்காக வாருங்கள் என்று கூப்பிட்டார் உட்கார்ந்திருந்தேன் அவரோடு போகும்போது கையில் இருக்கிறத பார்த்து என்ன என்று கேட்டார் அவர் பொற்றாலம் கொடுத்து விட்டு போய் ஒரு பத்து மணித்துள்ளிகள் தான் ஆயிடும் நான் உடனே இது தேவாரவன் ரிப்போடுங்கள் அவருக்கு எப்பொழுதுமே அந்த வண்டியில போகும்போது ஏம்ஸ்க்கெல்லாம் தெரியும் இசை கேட்டுக்கொண்டுதான் போவார் அவருக்கு அந்த இசையில் உருக்கம் உண்டு திருமுரகி நம்முடைய தருமபுரம் அண்ணல் பாடியது அது அப்படியே கேட்டுக்கொண்டே வந்தார் அதுல ஒரு பாடல் முடியும் போது ஆயிரம் கொடுப்பது போதும் ஆவடுதம் துறையானார் ஒரு வரி ஒன்று அப்படின்னா என்னன்னு கேட்டார் நாங்கள் உருகி பாடுகிறோம் எங்களுக்கு ஆயிரம் வழங்குவாய் போலும் என்று சொன்னார் உடனே போய் இறங்கியதும் தருமபுரம் அண்ணன் அவர்களை அரசு இசைக்கலைஞர் என்று அமர்த்தம் செய்து திங்களதோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குவது என்று சொன்னார்கள் ஞான சுந்தரத்துக்கிட்ட இதை சொன்னேன் மூவாயிரம் பாருங்கள் அப்போ ஞானசுந்தரன் சொன்னார் நீங்க ஒரு திருத்தம் சொல்லி இருக்கணும் அவருக்கு ஆயிரம் பொண்ணு வாங்கியிருக்க அவரை அரசு இசைக்கதர் என்று அமர்த்தியதோடு அவருடைய திருமுறையை கேட்டு இப்படி பாடுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் எனக்கு நினைவிலேயே இல்லை என்று சொன்னார்கள் எனவே கேட்டவரை உருக்குகிற திறமும் அது மட்டுமில்லாமல் அவர் உடல் அளவில்லாமல் இருக்கிறார் என்று அறிந்தபோது தானே ஒரு இருபது பாடல்களை பாடி என்னிடத்திலே அனுப்பி அதை அவர் அன்றாடம் கேட்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் திருவுரை பெருமையை பற்றி நாம் பல சொல்லலாம் ரொம்ப அழகாக சேர்க்கிறார் அடிப்படை சொன்னார்கள் திருமுறை பாடல்கள் என்று வருகிற போது அதை பன்முறை என்றும் பதிமுறை என்றும் அல்லது தலைமுறை என்றும் சொல்லுவார்கள் எனவே பாடுவது ஆடுவது உருகுவது மெகிழ்வது இவைகள்தான் பக்தியினுடைய மேற்பாடுகள் பக்தி என்று சொல் வேண்டுமென்றால் நமக்கு கொஞ்சம் விளங்காமல் இருக்கலாம் பக்தி என்பதுக்கு ரொம்ப தெளிவான ஒரு பொருள் காதல்னு சொல்லலாம் காதலாகி கசிந்து கண்ணீரி மல்கி எனவே பக்திக்கு காதல் என்றுதான் பெயர் அதனாலேதான் கணவன் மேல் கொண்ட காதலை பதி பக்தி என்று நாம் சொல்கிறோம் நாட்டின் மீது கொண்ட காதலை தேசபக்தி என்று சொல்கிறோம் காதல் என்பது நாள் தவறாமல் உருகி நெகிழ்வதற்குத்தான் காதல் என்று பெயர் தருமபுர அணுக்கு தெரியும் தருமபுரத்தில் இருந்த நம்முடைய காஞ்சிபுரம் தொண்ட மண்டலம் ஆதீனம் அவர்கள் ஒரு பொருள் சொன்னார்கள் கறிதல் என்பதுதான் காதல் என்று ஆயிற்று என் வேறு யாரும் சொன்னதில்லை இந்த ரெண்டு குரில் நீண்டு போதும் கருதி கொண்டிருப்பது கசிந்து உருகுவது என்பது எனவே உருகுவதுதான் பாடலுக்கு இலக்கணம் அப்படி உருகி பாடுவது என்று சொன்னால் அந்த உருக்கத்தை பாடுவோரும் கேட்போரும் உருகத்தக்க வகையில் அதன் பொருள் நலத்தை இடம் நோக்கி அன்பகப்படுத்தி அவர்கள் நெஞ்சில் பதிகுமாறு செய்வதுதான் பாடலுக்கு இலக்கணம் அது அண்ணல் பாடல் ஆயிரம் எடுத்து காட்டலாம் ஆசையரா பாசம் விடாய் நீங்க கேட்டிருப்பீர்கள் திருவுரைகள் ஓதாய் சிச்சி உனக்கென்ன மனமே உனக்கென்ன வாய் என்பது திருவுரைகள் ஓதாய் என்றுதான் இருக்கிறது அதை நிறுத்திவிட்டு திருவுரைகளோ தாய் என்று சொல்லி திருத்துவார் வெண்பாய் எழுதிய போது கூட இந்த பொருள் உண்டோ என்று எனக்கு ஐயம் இதான் இந்த பொருளை எடுத்து பிரித்து இணைத்து பாடுவது சிலவே ஏறிப்படியெல்லாம் பிரிக்க வேண்டும் என்பார்கள் பொருள் விளங்குமாறு கேட்கத்தக்க வகையில் பாடுவது என்று சொன்னால் அவருடைய மரபில் ஓதுவார்கள் பலராக இல்லையே என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் மேலும் ரொம்ப ஏழை சொல்ல சொன்னார்கள் தமிழ் மொழிக்கு எத்தனையோ பெருமை உண்டு அந்த பெருமையில் நான் நினைக்கிறேன் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவர்களின் திருமுறை கோயில்களிலே இசைப்பாடுகிற அடக்கம் உடையவர்கள் இன்றைக்கும் கூட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஆர்ச்சி பிஷப் ஆஃப் கேன்ட்ருபெரி இங்கிலாந்தில் ஒருவரை அமர்த்திய போது அவருக்கு என்ன தகுதி என்று கேட்டால் அவருக்கு சமய கருத்துக்களில் இருக்கிற புலமையை விட சமய பாடல்களை பாடுவதில் வல்லவர் என்று போட்டார் அடுத்து பாருங்க சமய பாடல்களை பாட வந்தவரை ஆர்ச் பிஷப் ஆப் கேன்ட்ருபெரியாக ஆனால் நாம் பாடுபவர் என்று சொன்னால் ஏதோ அவர்கள் ஒரு இலக்கியத்தோடு தொடர்பில்லாதவர்கள் என்று நினைக்கிற வகை அந்த கிறிஸ்தவ பாதிரியார் சங்க இலக்கியத்துல தான் ஆய்வு செய்தவர் சங்க இலக்கியத்தின் மாட்சியைத்தான் புகழ்ந்தவர் அதுக்கப்புறம் அவர் தமிழர் பூரா பார்த்துவிட்டு ஒரு கருத்து சொன்னார் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு இன்றைக்கும் கூட இந்த சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் நீதியரசர் இருக்கிறார் இதை எடுத்து எழுதி காட்டுவதில் லத்தீன் மொழிக்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கிறது ஒரு அறிவியல் நுணுக்கமான சொற்களை தேடி கண்டுபிடிப்பது என்று சொன்னால் ஜெர்மன் மொழிக்கு அந்த இயல்பு இருக்கிறது மன உணர்வுகளை உறவு சொல்லி சொல்லி உருகுவது என்று சொன்னால் அந்த சிறப்பு இத்தாலிய மொழிக்கு இருக்கிறது நிறைவுக்கு எட்டாத விண்ணுலக அருச்செய்திகளை சொல்வது என்று சொன்னால் அந்த திறம் வடமொழிக்கு இருக்கிறது அரசியல் உடன்படிக்கைகளை எல்லாம் கையெழுத்திட வேண்டும் என்று சொன்னால் பிரெஞ்சு மொழியில் எழுதுவார்கள் ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள்தான் அதை இரண்டு பொருளாக சொல்ல முடியாது என்பதனால் வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் எழுதினார் if latin could be the language of law if french could be the language of diplomacy if german could be the language for scientific nuances if italian could be the language of love if sanskrit could be the language of philosophical thoughts then i am sure to say that tamil is the language of devotion and dedication apo inda tamil pirindal enna sottam endu sonnal thannudaya thaiyum kanak irukkira thaiyum thannai kaakindra allathu <laughs> thanak meelana <laughs> porulin meed irukkindra uyarum than thigalum எனவே தாழ்வு என்ற நிலையும் உயர்வு என்று நினைக்கின்ற பொழுது அவர்கள் அழுது புலம்புவதும் கரைந்து உருகுவதும் கசிந்து நெகிழ்வதையும் தான் கருத்தாக கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அமைந்த பாடல்களின் தான் பன்னிரு திருமுறை அந்த பன்னிரு திருமுறையை பாடுகிற வகையில் ரொம்ப நல்ல பேர் கூட சொன்னார்கள் இதை நாலுதோறும் படிப்பது என்ற வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள் மார்கழி திங்களில் நாம் பாடுகிறோம் தேன் படிக்கும் அமுதாம் நின் திருப்பாட்டை சொல்லுவார்கள் இது என்ன பேராம் திருப்பாட்டு என்பது சுந்தரர் பாடல் ஞாபகம்பந்த பெருமான் எழுதிய பாடலுக்கு பெயர் திருக்கடை காப்பு திருநாவுக்கரசர் பாடியதற்கு பெயர் தேவார் இதை வைத்து ஒரு பாடல் எடுத்து காட்டுகிறார் எல்லாருக்கும் எழுதிட்டு தேன் படிக்கும் அமுதாம் நின் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது படித்தல் என்று சொன்னா என்ன பொருள்னு கேட்டேன் நம்முடைய நீதியரசர் இங்க அமர்ந்திருக்கிறார் டி என்ஆர் இருக்கிறார் நான் மதிக்கிற ஒரு தமிழ் இமயம் என்று வாழ்ந்த பெருந்தகை நம்முடைய அவர்கள் படித்தன்னு சொன்னார் பாடுதன்னு பொருள் சொன்ன பாட்டு படிக்கிறியான்னு கேப்பார்க்கலாம் தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னால் ஒன்றோ ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் தனி அனுபவம்கான் என்று பாடியது வடலூரார் நீங்கள் தருவபுரம் அண்ணரின் பாடலை கேட்டால் நம்முடைய ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் தனி அனுபவத்தை நமக்கு பிழிந்து தந்திருக்கிறார்கள் இதுல ரொம்ப பெரிய சிறப்பு என்னவென்றால் பாடுவது அரிய செயல் அதை படித்து வழங்குவதற்கிறதே அது பெரிய செயல் ஏனென்றால் விஜயராகவன் அவர்கள் ஒரு பெரிய மன்னரை போலே இருந்து மன்னர்களெல்லாம் இருந்ததால் தான் ஓதுவாமூர்த்திகள் வாழ்ந்தார்கள் அதுபோல விஜயராகவன் அவர்கள் வணிக வேந்தராகவும் அதே நிலையில் சிவம்பருக்கும் மனத்தோடு அவர் ஆற்றி வருகின்ற இந்த அரிய பணிகை தமிழகம் தலை வணங்கி பாராட்டின நண்பர் விஜயராகவன் அவர்களே நீங்கள் தோற்றத்தில் ரொம்பவும் இளையவராக இருக்கிறீர்கள் இந்த இளமையிலேயே உங்களுக்கு இப்படிப்பட்ட பணிகளை செய்கிற உணர்வு வந்திருக்கிறதென்றால் உங்கள் தாய் தந்தையர் உங்களுக்கு ஊட்டிய திறத்தை நான் போற்றுகிறேன் நீதியரசர் சொன்னார் இப்படி இளம்பருவத்திலேயே அரும்புகிற நல்ல பயிற்சியோடும் நல்ல பண்பாட்டு உணர்வோடும் அவர் ஆற்றுகின்ற பணியை நான் போற்றுகிறேன் திருமுறை அண்ணனுக்கு நான் ஒன்று சொல்வது எனக்கு நான் சில நாடுகளுக்கெல்லாம் செல்கிற வாய்ப்பு வந்ததுக்கு காரணம் என்னுடைய பிள்ளைகள் திசைக்கு ஒருவராக இருக்கிறார்கள் அதனாலே நான் போனபடுவதெல்லாம் சென்ற இடவெல்லாம் அதுவும் சைவ மனம் பரப்புகிற கோயில்கள் அல்லது சிவதறியில் ஆர்வம் கொடைய தமிழர்கள் என்று எங்கே சென்றாலும் உங்கள் குரல்தான் ஒழித்துக் கொள் அவர்களதுல பெரிய ஆர்வம் காட்டி மனம் உருதுகிறார்கள் நான் போன தமிழ் கூட்டங்களிலே கூட தமிழ் எழுச்சி வாய்ந்த கூட்டங்களில் கூட எடுத்தவுடனே திருவாசகம் தருமபுரம் சாமிநாதன் என்று சொல்லித்தான் அறிவிக்கிறார் எனவே உங்களுக்கு தமிழரகம் என்ன கைமாறு செய்ய முடியும் திருமுறையை எழுதியவர்கள் உண்டு திருமுறைகளுக்கு உரை எழுதியவர்கள் உண்டு திருவுரைகளுக்கு விளக்கம் சொன்னவர்கள் உண்டு வகையில் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திறனாளர்கள் உண்டு நிலையையும் நீங்கள் ஏற்று பாடி மழிவிப்பது என்கிற வகையில் படிக்க முடியாதவர்களுக்கு கேட்டு இந்த பெருமாறு செய்திருக்கின்ற நாங்கள் எப்போதும் போற்றுகிறோம் என்று சொல்லி நீங்கள் என்றும் இன்பம் தலைக்க திரட வேண்டும் என்று நான் மகிழ்ச்சியோடு சொல்லி ஆர்முகத்தைப் போல இந்த ஒரு நட்பணிக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டவர்கள் சிலர் ஆனால் அவர்கள் தருவூரம் அண்ணலை தன்னுடைய ஆசிரியராக கொண்டு ஒரு மாணவராக இருந்து ஆற்றுகிற இந்த பணியை நான் நன்றியோடு போற்றுகிறேன் எனக்கெல்லாம் என்னுடைய தந்தையார் இருந்து இந்த கேட்டிருந்தால் அவர் கண்களில் நீர்மல்க மகிழ்ந்து பாராட்டியிருப்பார்கள் இடத்துல வந்தபோதே கேட்டார்கள் உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்பா தான் நினைவுக்கு வருகிறது என்று சொன்னார்கள் அப்போ சொன்னார்கள் அப்பா நிறைய பொடி போடுவாரே என்னாரு அவர் பொடி போடுவார் ஆனால் நீங்க போடுகிற பொடிதான் மன கவிடுகிற பொடியாக எங்கும் திகழ்கிறது என்று நான் சொன்னேன் இந்த வாய்ப்பு எனக்கெல்லாம் பெரிய அரிய வாய்ப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் தற்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து டர்பன் நகரில் வசிக்கும் திரு மோகன் ஏகாம்பரம் அவர்கள் ஒரு நூற்றி அறுபது பெறுகிறார் தலைவர் அடுத்து திரு டாக்டர் திரு அவர்கள் பேருந்திற்கும் பெருமிதிப்பிற்கும் விழா தலைவர் நீதியரசர் அவர்களே முதல் குறுந்தகடுகளை பெற்றுக்கொண்ட என்னுடைய மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஏ என் சுவாமிநாதன் ஐயா அவர்களே மிக அருமையான ஒரு உரையை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் உரிய முன்னாள் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அவர்களே நவீன ராஜராஜன் என்ற சிறப்புக்கு உரியவராக திகழக்கூடிய திரு விஜயராகவன் அவர்களே திருநாவுக்கரசருக்கு ஒரு அப்பூதியடிகளைப் போல நம்முடைய கலைமாமணி தருமபுரம் சாமிநாதன் அவர்களுக்கு கிடைத்திருக்க ஒரு பொற்றாலம் ஆறுமுகம் அவர்கள் என்று சொன்னார் பொருந்தம் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா லட்சுமணன் அவர்களே திருமூலர் திருமந்திரச் செல்வதாக திகழக்கூடிய திரு தியாகராஜன் ஐயா அவர்களே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியும் கிரிக்கெட் வருணனையாளருமாக திகழக்கூடிய திரு ராமமூர்த்தி அவர்களே பெரியோர்களே வணக்கம் கிரிக்கெட்டில் அண்மையில் ஒரு பெரிய சாதனை நிகழ்ந்திருக்கிறது என்று உலகமையை கொண்டாடுகிறது முப்பத்தி ஐந்து சதங்களை அடித்து டெண்டூர்கர் உலக சாதனை படைத்திருக்கிறார் என்று நாம் எல்லாம் பெருமிதம் அடைகிறோம் அந்த சாதனைக்கு சற்றும் குறையாத சாதனை இந்த குறுந்தகடுகளை வெளியிடுகிற சாதனை அந்த சாதனை டெல்லியில் நிகழ்த்த பெற்றது இந்த சாதனை அண்ணாமலை மன்றத்தில் நிகழ்த்த திரிகிறது என்ற ஒன்றுதான் வேறுபாடு ஓதுவாமூர்த்திகளை நான் குறை சொல்வதாக வைத்துவிடக்கூடாது திருக்குறள் முழுமையும் படித்த தமிழாசிரியர்கள் இருக்கலாம் பலர் இருக்கலாம் கம்பராமாயணம் முழுவதையும் படித்த தமிழாசிரியர்கள் என்றால் வெகு சிலர்தான் இருப்பார்கள் பத்தாயிரம் பாடல்களை படிப்பது என்பது எளிய செயல் அன்று நிச்சயமாக இந்த பத்தாயிரம் பாடல்களையும் யார் படித்திருப்பார் என்று சொல்லலாம் என்றால் அது கருத்தோடு படித்தாரா கருத்தில்லாமல் படித்தாராங்கிறது வேறு இந்த கம்பாசிட்டர் படிச்சிருப்பார் ப்ரூஃப் ரீடர் படிச்சிருப்பார் பத்தாயிரம் பாடல்களை எழுதுவதை விட பத்தாயிரம் பாடல்களை படிப்பது அரிய செயல் அது தேவார பாடல்கள் ஓதுவாமூர்த்திகள் ஒரு இரநூறு பாட்டு திரும்ப திரும்ப பாடிக்கொண்டிருப்பார் ஒரு ஓதுவாமூர்த்திகள் ஞானசம்பந்தருடைய தேவாரம் நாவுக்கரசருடைய தேவாரம் சுந்தரமூர்த்திடைய தேவாரம் மாணிக்கவாசகருடைய திருவாசகம் ஒரு இவற்றை எல்லாம் பாடியிருக்கிறார் என்றால் அவர் தருமபுரம் சாமிநாதன் ஒருவர் அது மட்டுமில்லாமல் ஒன்பதாம் திருமுறை வரை பாடியிருக்கிறார் இவ்வளவு அது பாடல்களை பாடிய ஒரு சாதனை வேறு எந்த உருவாமூர்த்திகளாலும் நிகழ்த்தப்பெறவில்லை என்று துணிந்து சொல்லலாம் இது சைவ உலகத்தில் ஒரு சாதனை இன்னும் சொன்னால் இது கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு சாதனை அதிகமா சாப்பிட்டவனுக்கு கூட கின்னஸ்ல இடம் இருக்கு ஆனா இவ்வளவு அதிகமாக வாய்மணக்க பாடிய ஒருவருடைய சாதனை கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய ஒரு அருமையான சாதனை தேவாரத்தை பத்தி ஒன்று சொல்றேன் நம்முடைய ஐயாவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார்கள் இது மந்திரம் என்று கொஞ்சம் கூட ஐயம் இல்லை மந்திரம் மந்திரம் என்ற சொல்லுக்கு காப்பது என்று பொருள் என்றால் பொருள் மந்திரம் என்பது தமிழ்ச் சொல் அன்று அது வட தான் நினைப்பவரை காப்பது மந்திரம் தேவாரம் அப்படி காக்குமாத்திருக்கிறதா தேவாரம் அப்படி காத்திருக்கிறது என்பதற்கு ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் சில எடுத்துக்காட்டுகள் உண்டு நாவுக்கரசருடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு உண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் சில எடுத்துக்காட்டுகள் உண்டு ஆனால் இன்றைக்கு எடுத்துக்காட்டு உண்டா என்று கேட்கலாம் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் அண்ணா நகர் மேற்கிலே டாக்டர் சிவராஜன் என்றொழூர் இருக்கிறார் அவர் நல்ல இதய சிகிச்சை மருத்துவராக இருந்தவர் அவருக்கு ஒரு ஒன்னரை ஆண்டுகளுக்கு முன்பு கண் பார்வை போய்விட்டது நாங்கள் வாரம் ஒரு முறை கூடி சில தேவார பாடல்களை படித்து சிந்தித்து பொருள் காண்பது என்று ஒரு வழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஒரு சொன்னார் இப்போது எனக்கு கண் பார்வை முழுதும் போய்விட்டது உங்கள் குரலை கொண்டுதான் என்னால் உங்களை அடையாளம் காண முடிகிறது என்று சொன்னார் அந்த கூட்டத்தில் ஒரு ஐந்தாறு பேர் இருக்கிறோம் அதுல ஒரு பெரியவர் குருநாதன் என்று பெயர் அவர் ரொம்ப அறிவு ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் என்று சொல்ல முடியாது ரொம்ப ஆர்வம் உடையவர் தேவாரத்தின் மீது எல்லையில்லாத பக்தி உடையவர் அவர் ஏதாவது தும்புனா கூட ஐயா சிவாயனம சிவாயனமும் சொல்லுங்க சரியா போடும்பார் இவர் எனக்கு இன்றைக்கு முற்றிலும் பார்வை போய்விட்டது என்று சொன்னவுடன் சுந்தரர் தேவாரத்தில் கண் பெற்ற படலத்தை படிப்போம் என்று சொல்லி ஒரு ரெண்டு மூன்று வாரம் எங்கள் வகுப்பு தொடங்குவதற்கு முன்பு சுந்தரருடைய அந்த கண் பெற்ற படலத்தை அந்த பதிகத்தை ஓதிவிட்டு நாங்கள் தேவாரத்தை படித்தோம் ஒரு ஆறு மாதம் ஆகிவிட்டது சுந்தரர் தேவாரம் பலன் தரவில்லையே என்ற எண்ணம் வந்தது ஒரு நாள் வகுப்புக்கு போனபொழுது இன்றைக்கு எனக்கு பார்வை வந்துவிட்டது என்று சொன்னார் அவர் சொன்னார் திடீரென்று என்னுடைய பேத்தி வந்து நின்றால் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்தது என்ன அங்கு நிற்கிறாயே இங்கே வா என்று சொன்னேன் அப்பொழுதுதான் எனக்கு பார்வை வந்துவிட்டதை நான் உணர்ந்தேன் என்று சொல்லி அவர் அதற்கு விளக்கம் சொன்னார் என் கண்ணில் முன்பு இரத்தம் கட்டிக்கொண்டு அந்த படலத்தை மடைத்திருக்கிறது இப்பொழுது அந்த படலம் வேகி இருக்கிறது அதனால் பார்வை தெரிகிறது என்று சொன்னார் தேவாரத்தை முழுமையாக நம்பி ஓதினால் பலன் கிடைக்கும் என்பதற்கு இதைவிட வேறு என்ன சான்று வேண்டும் நம்பிக்கையோடு ஒரு முறை ஓதினாலும் பலன் தரும் நம்பிக்கை இல்லாமல் பல முறை சொன்னாலும் பலன் தரா மந்திரம் என்று சொன்னார்கள் அதனால் ஒன்று சொல்லுகிறேன் மந்திரத்தை பிழைபடச் சொல்லக்கூடாது இன்றைக்கு என்ன முயற்சியில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் தேவாரத்தை இசையோடு சேர்த்து அதை குறும் தகடுகளாக காலம் காலத்திற்கும் காத்து வைக்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது பெரும் பாராட்டுக்குரிய பணி ரொம்ப அழகா நம்முடைய டிஎன்ஆர் அவர்கள் சொன்னார்கள் தேவாரம் என்ற பெயர் தேவாரத்தில் எப்படி இருக்க முடியும் நாமல்ல வச்ச பெயர் இது தேவாரத்துக்கு பெயர் என்ன தெரியுமா தமிழ் தான் பெயர் நீங்க திருமுறைகளை விட்டால் தமிழ் இல்லை ஞானசம்பந்தர் முதல்ல என்ன சொல்றார் நாம் பாண்டது தயாரும் சொல்ற திருநெறிய தமிழ் ஏன்னா அந்த காலத்தில் ஆரியத்தை சொல்லிக்கொண்டு வந்தார்கள் வடமொழியில் வழிபாடு நிகழ்ந்த காலத்தில் தமிழில் வழிபாட்டை நிகழ்த்து காட்டியவர் ஞானசம்பந்த பிறந்தகை அதனால தான் அவரை தமிழ் விரகர் என்று சேர்க்கிறார் வாய் வணக்க சொல்கிறார் திருநெறிய தமிழ் ஞான சம்பந்தர் தம்முடைய பாடல்களை குறிக்கக்கூடிய சொல் இது நாவுக்கரசர் தேவாரம் என்பது நாம் வழங்குவது நாவுக்கரசர் சொன்ன சார் தமிழோடு இசை பாடல் மறந்தர் ஏன் ஆக தேவாரத்திற்கு இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய திருமுறைகளுக்கு அந்த காலத்தில் அதை பாடியவர்கள் வைத்த பெயர் தமிழ் என்பது இதுதான் எனக்கு தெரிந்த செய்தி அந்த திருமுறை தமிழ் மந்திர தமிழ் பிழையில்லாமல் சொல்லப்பெற வேண்டும் எனக்கு தெரிந்தவரை திருவாசகம்தான் திருமுறைகளில் குறைந்த அளவு பிழையோடு இன்றைக்கு சிறப்பாக வந்திருக்கக்கூடிய பதிப்பு ஏனென்றால் மர் பதிப்பகத்தார் அறிஞர்கள் குழுவைக் கொண்டு ஆராய்ந்து திருவாசகத்தை பதிப்பித்திருக்கிறார்கள் அதுதான் செம்மையான பதிப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதற்கு பின்னாடி ஒரு பதிப்பு கொண்டு வந்தது திருத்தமான பதிப்பு மந்திரம் அதை பிழையா சொல்லக்கூடாது மந்திரம் அதை சொல்லக்கூடாது ஒரு சில திருத்தம் சொன்ன திருவாசகத்தே திருத்தம் பாவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டாளைத்தனமான வாதம் இருக்கிறது நான் கடுமையான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறேன் தெரிந்துதான் முயற்சி அன்று இது ஏடு எழுதியும் ஆசிரியர் செய்த பிழைக்கும் வித்தியாசம் இல்லையா இது தெரியாமல் பேசினால் என்ன செய்வது ஒரு பிழை சொல்லுகிறேன் இதை கண்டு அறிந்து சொன்னவர் அருணாசலம் ஆனா ஏட்ல அது திருவாசக பதிப்புல இன்னும் அது இடம்பெற ஏன்னு எனக்கு தெரியல எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு ஒளிவரின் இந்த யோகமே தனக்கு வம்பன பழுத்தன் குடிமுழு ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்து செம்பொருவே சீருடை கழலை என்ன பாடு கண்ணேன்னு சொல்லலாம் மணியேன்னு சொல்லலாம் செல்வமேனு சொல்லலாம் முத்தேன்னு சொல்லலாம் எங்க அடிகாரமே என் கண்ணாடியே சொல்லுவார்கள் இங்கேயாவது பெர் ஒரு முழுமையான பெயர் ஒரு ஆளை குறிக்கிற பெயர் அல்லது திறந்த ஒரு பொருளை குறிக்கிற பெயர் தான் வெளியேற்கும் சீருடை கடலே இறைவனை போய் என் காலே என்று கூப்பிடுவார்களா என்ன பாடம் சீருடை கடலே ஏன் இறைவனை கருணைமா கடல் ஆனந்தமா கடல் என்று சொல்லுகிற வழக்கார் உண்டு அதனால சீருடை கடலே அது உப்பு கடல் நீ சிறப்பு பொருந்திய கடல் என்று சீர் என்று அடையினால் இது உவர்கடல் அல்ல இது அமுத கடல் என்பதை விளக்குகிறார் இந்த பாடம் சில பழமையான ஏற்றுச்சுவடிகளில் நான் கண்டது என்று குறித்து பதிப்பித்திருக்கிறார் என்னவோ இன்னைக்கு வரை திருவாசகம் வந்தாலும் சீருடை கடலேன்னு தான் வருவார் இன்னொன்னு சொல்றேன் நாம தப்பி சொல்லுவீர்கள் அருணை வடிவேலு முதலாரவர்கள் ஓசையில்லாத ஒரு திருத்தத்தை செய்தார் நான் ஆயிரம் முறை அந்த திருத்தத்திற்காக அவரை விழுந்து மானசீகமாக வணங்குகிறேன் கொள்ளும் கில் என்னை அது என்ன கில்லு நானும் தான் ஒரு அறுபத்தி நாலு வயசாக எனக்கு தமிழ் படிச்சிருக்கேன் இப்படி ஒரு கில்லு அப்படிங்கிற ஒரு சொல்லு படிக்கல உணர்த்தும் இடைநிலைன்னு சில பேர் பேசலாம் இடைநிலை வரணும் அப்படின்னா அங்க கில் இடைநிலை கொள்ளும் என்னடா இப்படி இருக்கிறதே நினைச்சேன் அருணை வடிவேல் முதலியாரவர்கள் பதிப்பித்த தரும ஆதி மாத்திரம் தான் இந்த திருத்தத்தை பார்க்கலாம் கொள்ளும் என்னை கொள்ளும் என்னை கொல்லுமோ கொல் என்ன அழகான திருத்தம் இப்படி நான் எனக்கு தோன்றிய ஒரு திருத்தம் சொல்லட்டுமா கல்லாய் மனிதராய் பிறந்து எல்லா பிறப்பும் பிறந்த அழைத்தேன் கூட தயங்குவார் கவலை இல்லை இந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு சிறப்பு வரப்போறதில்லை இந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டால் திருவாசகத்துக்கு தமிழ் நிலைப்படி ஒரு திருத்தம் கிடைச்சிருக்கிறது சரியான பாடம் கிடைச்சிருக்கிறது மதுகலாம் எங்கேயாவது கல் வளருமா இது கல் வளரும் என்பதை போல மோசடி வேற ஒரு மோசடி இல்லை தமிழ் இலக்கணத்தில் எனக்கு தமிழ் இலக்கணம் தான் முதன்மை தொல்காப்பியர் தான் எனக்கு முதன்மை தொல்காப்பியர் தொடுகிற உணர்ச்சியாவது கோயில் இருக்கக்கூடிய தொட்டு போயிருக்கிறான் அந்த சிலை நானி போயிருக்கொடு உணர்ச்சி கிடையாது உயிர் கிடையாது அதனால கல்லாய் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் இருந்தது என்றால் தர்மபுரம் சாமிநாதன் ஐயாவுடைய திருவாசகன் கேசட் போட்டு கேட்பேன் அவர் கல் இப்ப சொல்லி கல்லாய் மனிதராய் பாடியிருக்கிறார் அவர் மேல நான் போய் சொல்ல மாட்டேன் அவர் இசையை குழைத்தவர் ஆனால் அந்த கல்லாய் மனிதராய் பாடம் பொருந்துமா கல்லாய் பிறந்து இழைத்தேன் என்பது எவ்வாறு பொருந்தும் மனிதராய் பிறந்து இழைத்தேன் என்பதும் பொருந்துமா மனிதராக பிறந்துதானே இவர் வீடு பேர் அடைந்திருக்கிறார் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று தானே பாடியிருக்கிறார் திருநாவுக்கரசர் அப்போ அங்க என்ன பாடம் இருக்கணும் கல்லா மனிதராய் ஏன் எப்படி இருக்குலாய் எல்லாத்தே கல்லா மனித மனிதனா பிறந்த இறைவனை கற்க கூடிய கல்லா மனிதனாய் பிறந்ததனால இழைத்து போனேன் என்பது பொருத்தமாக வரும் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை இன்னொரு இடத்துல சொல்ற இப்போ இந்த பாடத்தை வைத்து பாருங்க எல்லா பிறப்பும் செல்லா நின்ற கல்லா மனிதன் யாப்புக்கும் பொருந்தி வருகிறது இப்படி தேவாரத்தில் ஒரு பகு திருமுறைகளில் நாம் செய்ய வேண்டிய பணி ஒரு பகுதி நிறைவேறியிருக்கிறது செம்மையாக நிறைவேறியிருக்கிறது இனி தேவாரத்தையும் அறிஞர்கள் குழு இருந்து தன்முனைப்பு இல்லாமல் சொல்லுபவன் யார் என்று பார்க்காமல் அவள் பாமரனாக இருக்கலாம் அவன் ஒரு உண்மையை சொல்லி இருக்கலாம் வைணவ உரைகளுக்கு என்ன சிறப்பு காலட்சேபம் நடந்து கொண்டிருக்கும் கேட்க வந்திருக்கிற ஒருவர் இப்படி சொல்லதாகும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள் அதை அப்படியே எழுதி வைத்தார்கள் திருமுறைகள் அறிஞர்களுக்கு மட்டும் சொந்தமான நூல்கள் அல்ல திருமுறைகள் பாமரரை நோக்கி பாடப்பட்டவை ஆகவே பாமரருக்கும் விளங்க வேண்டும் அப்படியானால் அறிஞர்கள் இசைவானர்கள் பாமரர்கள் ஆர்வர்கள் ஒரு பத்து பத்து பேராக கூடி பாடி பாடி பொருள் கண்டு அங்கங்கே செம்மையான பாடத்தை காண வேண்டும் ஓலைச்சுவடிகளை வைத்துக் கொண்டு நல்ல தேவார பதிப்பு வர வேண்டும் பலகாரமாக செய்யப்படாமல் இருக்கக்கூடிய பணி இது அந்த பணியை செய்யப்படுகிற நாள் சைவ உலகம் தம் கடமையை முழுமையாக நிறைவேற்றிய என்று சொல்லலாம் ரொம்ப அழகா நம்ம ஏஎம்எஸ் அவர்கள் சொன்னார்கள் சாமிநாதன் அவர்கள் நேரா சிவலோகத்துக்கு போவார் சந்தேகமே இல்லை நேரா சிவலோகத்துக்கு தான் போவார் ஆனா இப்ப போக மாட்டார் இன்னும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் சிவபெருமானி அவரை கூப்பிடுறபடி யோசனை பண்ணுவார் ஏனென்றால் நாவுக்கரசர் கையிலைக்கு போனபொழுது இப்போ உனக்கு கையில காட்சியை தர மாட்டேன் நீ போய் நீ போய் திருவையாற்றில் கான் என்று சொன்னாரே ஏன் இன்னும் நாவுக்கரசரை கொண்டு தம்மை பாடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று சேகருமானுக்கு ஆசை ஒன்பது திருமுறைகள் தானே முடிந்திருக்கின்றன பனிரெண்டு திருமுறைகளையும் முடிய வேண்டாமா அதுவரை சேகருமானும் அவசரப்பட மாட்டான் தருமபுரம் சாமிநாதன் ஐயா அவர்களும் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டாலும் அது நடக்காது நடப்பதையும் நாங்கள் வரைய மாட்டோம் என்று சொல்லி வைணவ உலகம் இன்னும் ஒரு நூற்றாண்டு புறநா நூட்ல சொன்னா யான் வாழ்நாளும் பண்ணன் வாழ்விய என்று சொன்னான் என்னுடைய வாழ்நாளில் ரெண்டு வயசு குறைஞ்சு போனா என்ன கொஞ்சம் ரெண்டு மூட்டை அரிசி மிச்சமாகும் ஆனா ஆண்டு மபுரம் ஐயா அவர்களுக்கு வயது கூடினால் என்ன இன்னும் சில திருமுறை பாடல்கள் குறுந்தகடாக மாறும் அதனால் அவர்களை யான் வாழும் அளவும் தருமபுரம் ஐயாவும் வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் வணக்கம் தருமபுரம் ஐயா அவர்கள் அடுத்தவரி நான் பாடும் பாட்டெல்லாம் நாயகன் தன் பார்த்தே இது வள்ளத்தெருமான் சொன்னது தர்மபுரம் சொல்லுனான் நான் பாடும் பாத்தெல்லாம் திரைமரம் பாட்டேன் அவர்கள் பார்த்து மாத்திரம் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை வயதான காலத்திலே நான் சிறுமையிலே படத்தில் சாப்பாடு எப்படி என்று எண்ணி பார்க்கிறேன் என் மனைவிக்கு அப்படி சமைக்க தெரியவில்லை போல் இங்கே உணுவதற்கு இல்லை அந்த மடத்து சாப்பாடு என்னடா உணவைச் சொல்லுகிறாயே என்று சொல்லலாம் உணவு இருந்தால் அது மாத்திரமில்லை உணர்வும் கொடுத்தார்கள் உணவும் கொடுத்தார்கள் உணர்வும் கொடுத்தார்கள் தர்மபுரத்தை சிந்திக்காத நாள் கிடையாது உடலால் போகாவிட்டாலும் உள்ளிலால் உணர்வால் என்று பொருள் வருகிறேன் அடுத்து இந்த விழாவை இங்கே நடத்துவதற்கு பெருமதத்தோடு தமிழ்சிக்காக இப்படி ஒரு இடம் அது தமிழிசை செய்த போது அந்த இடத்தை ஏற்க கொடுத்திருக்கிறார்கள் அந்த அண்ணாமலை செட்டியார் ம் செலுத்திக் கொள்கிறேன் தனிசைச் சென்ற தமிழன் பச்சை தமிழன் தூய தமிழன் என்று சொன்னால் போருமா போறான் செய்க வேண்டியதாவது அவர் காட்டுகிறாரா என்று பார்த்தால் தர்மீரம் சாமிநாதனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க செய்தார் இவர் விஞ்ஞம் பாடுகிறார் ஒரு பூ அவருக்கு ஒரு லட்சம் இதற்கெல்லாம் காரணம் நீதிபதி அவர்கள் தயாரும் என்று சொல்லிவிட்டால் போதுமா அதுக்கு ஆதரவு தவறு வேண்டாமா அந்த ஆதரவை தந்தவர் நீதிபதி கோகுலகிருஷ்ணன் அடுத்து வர் சுவாமிாதன் அவர்கள் சேற்கு ஆரையத்தில் இருந்து நல்ல தொண்டாக்கி வருகிறார்கள் நல்ல கருத்துக்களை சொன்னார்கள் அவர்களுக்கு என்னுடைய சொந்த பொறுப்பில் நான் வணக்கம் செலுத்துகிறேன் அப்பை திரு சாமி பிள்ளை அப்போ ஒரு பத்து பேர் தருமூர் ஆதீன புலவர்களாக இருந்தார்கள் அப்பை துளசம் பிள்ளை திருவையாளர் கவுன்சாமி பிள்ளை குஞ்சிலபாரும் பிள்ளை அவர்கள்லாம் தரும ஆதின புலவர்களாக இருந்து நல்ல கருத்துரைகளை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் முத்து மாணிக்க வாசிய அவர்கள் முத்து மாணிக்க வாசியா இருந்துதான் அதனால அப்ப நான் பார்த்த போது கேட்டால் அப்பா நிறைய பொடி போடுவாரு நீங்க போடுறதில்லை அவருக்கு அவருடைய பேச்சில் எழுதக்கூடிய மயக்கம் உண்டும் அவருக்கு என்னுடைய சொந்த பொறுப்பில் வணக்கம் செலுத்துகிறேன் சுந்தரமும் அப்படியே நல்ல கருத்துக்களை சொல்லுகிறாரே இதுவே அது பின்னாடி சொல்லுகிறேன் கூட்டம்ியரம் பாடின கேட்க மாட்டார்கள்த்தொ இருக்கிறார்கள் ஆளும் கேட்க கேட்க மாட்டார்கள் பாடினவன் பாடினால் கேட்க தலைவராக இருப்பார்கள் அல்லது கேட்பவர்கள் ஒழுங்காக கேட்டால் பாலியல் ஒன்ப ஒழுங்காக பாட இருப்பார் என்ன பொறுத்தோடதுல தேவாலத்தை இவர்கள் நன்றாக கேட்காமல் விட்டதுதான் தப்பு கோயில்களிலே கூட இந்த அநியாயம் நடக்கிற இடம் கோயில்கள் தான் ஆமா அது அப்புறமா இங்க வருஷமா எனக்கு தெரிந்த பொருளை இங்கே சொல்லுகிறேன் ஐநூறு பேர் கேட்கிறாங்க தேவான சுந்தரம் போல அவ்வையே போல தஞ்சாவூர் ஐயாவைப் போல நான் பொருள் சொல்ல முடியுமா ஒக்காகவும் முடியாது வந்திருக்கிற கூட்டத்தொடருடைய அறிவுக்கு என்னுடைய அறிவு சரியாக இருக்கணும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் உற்றாரம் துரை ஆர்முகம் அவர் எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவரே நேரடியாக அவர் உங்கள்கிட்ட வரல இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாவது இருக்கும்னு நான் இன்னைக்கு இப்போதாவது கொஞ்சம் வயசான தோற்றம் இருக்கிறதுக்கு இன்னும் அறுபது வயசாகல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பிரச்சாகம் செய்து கொடுக்கிறேன்னு சொன்னார் நான் கொற்றாலம்மா சும்மா துக்கணும்னு இப்படி தீண்டு செய்து கொடுத்தா வாங்கி கொள்ள மாட்டேன் தாளம் மாதிரியே ஒரு பெருசு இருக்கணும் அதை போட்டு பாடலாப்பிட செய்து கொடுத்தா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க சரி பத்து பையன்ல செய்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்ப மடியில இருந்த தாளத்தை எடுத்து காட்டின அதே மாதிரி செய்து கொடுத்த இரண்டாவது எனக்கு எண்பதாவது ஆண்டு செய்து வைத்தார் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க சொன்னது முதல்ல அண்ணாமலை தொட்டி ஆறு ட்ரஸ்ட்ல இருந்து நீதிபதி அவர்கள் இரண்டாவது எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தவரும் இந்த பொற்றாலம் ஆரம்பம் என்னுடைய எண்பதாவது ஆண்டு விழாவிலே ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தார் என்னுடைய ஆயுள்ள கையை நீட்டி நான் ரெண்டு லட்ச லட்சம் ரூபாய் வாங்கினது ரெண்டு பேர்கிட்ட அண்ணாவ சத்தக்கியார் ட்ரஸ்ட் இரண்டாவது ஆரம்பம் அதுக்கு சொந்த பொறுப்புல அவருக்கு ஒரு மரியாதை செய்ய ஒளிப்பதிவாளர் ஒன்பது திருமணிகள் முழுவதும் ஒரு எழுத்துக்கூட விடாமல் கசப் பண்ணிருக்க ஒரு பண்ணிருக்க சொல்லுகிறேன் ஒன்பது திருமுறைகள் முழுவதும் உருத்துக்கூடு விடாமல் ரெக்கார்டு செய்யப்பட்டு அவர் கைதற்கு என்னை தவறாக இல்லாதீர்கள் பத்து பதினொன்று பாடம் பாடாத குற்றம் எங்குத்தினை தவிர அவர் அதற்கு காரணமும் உண்டு அதை அப்புறம் பார்த்துக்கொள்ளும் சரி நீங்க ஒரு கருத்தை சொல்லுகிறேன் என்னால் யாரும் வருத்தப்பட மாட்டேங்கல வருத்தப்படக்கூடாது பணம் போட்டு எடுத்திருப்பார் இந்த வான உரிப்பதிவாளர் அவரது பணம் ஒரு மடாதிபதி கிட்ட இல்லையா அவர்கள் எடுத்திருக்க கூடாதா ஒரு மடாதிபதி சொன்னால் நான் தேவாரம் புத்தகமா போட்டிருக்கேன் ஏ புத்தகமே பாடும் அவருக்கு சொ அந்த புத்த பாடுமா பாடு பாடாது நிச்சயமா பாடாது நீ அவர் எடுத்த கேசத்தை சுத்தி விட்டோம்னா பாடும் அது அமெரிக்காவின் பாடும் மலேசியாவின் பாடும் புத்தகம்மே தூங்கும் ஆமா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன் தர்மபுரம் மடத்தில் தர்மரம் பண்டார் சனட முதல் உருநாதர் சிவபோகசாரம் ஒரு அற்புதமான நூல் எழுதினார் அந்த கருத்து அந்த பாடல்கள் மொழி அவருடைய குநாதன் ஞான பிரகாசரை போற்றுவதாகத்தான் அமைந்திருக்கிறது ஒரு சில பாடல்கள் பொது கருத்தாக வருகிறது அதுதான் பரபரக்க வேண்டாம் பல காலம் சொன்னேன் ஆராய் மனமே ஒருவருக்கும் தீங்கி இடையாது செய்ண்டாதே மனமே ஏங்கி அவர் அவர் வெளியவர் வந்தனர் இந்த மாதிரி பாடுற பொது கருத்துக்கள் ஆனா சிக்கி தருநாதம் தென்கமலை வாழ்நாதம் பத்தி தருநாதன் சிவபோக சாரம் என்று அவர் வைத்து விட்டாரே தவிர அதற்கு ஞான என்று கூட பெயர் எடுத்துக்கலாம் ஞான வேற ஒரு மூலையில் இருக்கிறது அதை நான் கேசட்ல பாடினேன் இந்த புத்தகமாக வெளியிட்ட போது எத்தனை பேர் படித்திருப்பார்கள் எத்தனை பேர் படித்திருப்பார்கள் நான் சொன்னதுக்கு கோபமா இருக்க கோவப்படாதீங்க கோப்படக்கூடாது நாம செய்கிற வேலைகளை ஜனங்கள் கிட்ட போய் சேருதான்னு பாரு என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார் உன்னை விட கேட்கிறவன் முச்சாமி அதனால ஒழுங்காக பாடும் அப்படின்றார் வேலாயுட ஓடுவர் இதுவரும் கேட்கிறவன் செவிட அவன் காதல நிழராற்ற பாடும் என்றும் வேலாயுட ஓடுவார் சொல்லுவார் அன்னைக்கும் அப்படித்தான் செய்தேன் இன்னைக்கும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறேன் மடாதிபதி வந்த தருமரம் மடாது ஒருபோது ஒருத்தர் தான் இந்த அறுநூத்தி இருபத்தி அறுநூத்தி இருபது செட் எடுத்துக்கிட்டார் ஒரு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாய் இருபது நாயிரம் செக் போட்டு அவர் கையில கொடுத்து இன்னைக்கு கூட ஒரு லட்சத்து நாற்பது நாயிரம் ரூபாய்க்கு செக்கப்பட்டு வாங்கிட்டேன் பாக்கி எந்த மடாதிபதிகளாக வாங்கினார்களா அதனை கேட்டார்களா நான் தெரிவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நான் மேடையிலே பாடுகிறேன் மதாதிபதியை தேவாரம் கேட்டு நான் பார்த்ததும் இல்லையா பேசிக் கொண்டிருப்பார்கள் எழுதி போடுவாங்க நாங்க மொத்தம் பாடிட்டு இருக்கோம் அதுதான் வழக்கமாக இருக்கிறது வலதுமா தேவாரம் வலதுமா தமிழ் சைவம் வளருமா இந்த வழங்க போய் சொல்றோம் விடும் சரி ஒரு மடாதிபதிக்கு நான் ஒரு கடிதம் எழுதுனேன் ஐயா நீங்கள் தேவார காசத்துக்கு வாங்கினீங்களா அதை கேட்டீங்களா அது எப்படி இருக்கிறது என்று எழுதி கேட்டேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு பதில் இந்த பதில் போருமா எனக்கு இந்த பதில் போடுமா இந்த வான்டிங் கம்பெனிக்கு நான் கேட்கிறேன் எத்தனை லட்சம் ரூபாய் போட்டு எடுத்திருக்கிறார் எத்தனை பேப்பர்ல பதம் பதமா பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு எழுதி நான் பாடியிருப்பேன் பே பிழையற பாட வேண்டும் என்பதே என்னுடைய முக்கியமான நோக்கம் தே ஞானசம்பந்தம் கூட அதை சொன்னார் ஞானசுந்தரம் கூட பிழையறி பாட திருமுறைகளே தாய் என்று சொன்னார் அவை நான் சொன்னதில்லை என்னுடைய ஆசிரியர் சொன்ன பொருள் அது வேளாடை சொன்ன பொருள் என்பதை நீங்கள் எழுதி மடாதிபதிகளை இதனை செய்ய தவறிவிட்டார்கள் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் நான் மடத்திலிருந்து தயாராகி வந்தவன் அதனால நான் மன்னிப்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மடாதிபதிகள் தான் சரியாக இருந்திருப்பார்களே ஆனால் எங்களுக்கு குரு ஒன்றும் இல்லை ஆமா இன்னொன்னு சொல்லுகிறேன் ஆறு வருஷம் நான் நான் அப்பவே மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் தலைவர்கிட்ட ஐயா நான் நிறைய எழுதி கொண்டு வந்திருக்கிறேன் நான் எவ்வளவு நாளும் பேசிட்டேன் பேசுங்க அவர் இருக்கட்டும் ஆறு வருஷம் தியலாரம் படிச்சுக்கிட்டு வந்தேன் நாலு வருஷம் அண்ணாவோட வந்து சுத்தியில படித்தேன் ஓதுவாருக்கு இலக்கணம் என்னமோ சொன்னார்கள் ஓதுவாருக்கு இலக்கணம் சொல்லுகிறார் திரியான சம்பந்தரே சொல்றேன் ஓதுவாருக்கு இலக்கணம் மாதோர் கோரணை வகந்தது மறுபடிய மருந்துதோ வழக்காடு மாதம் மீது எஞ்ஞான சம்பந்தம் வாய் நிறுத்திய தமிழ் மாலை ஆதரித்து என்றால் கற்று என்று புரள் கொள்ளவில்லை இசை கற்று தா இதற்கு என்ன சுரம் பேசுவது என்று கேட்டால் தானி சாசா என்றுதான் பேசுகிறேன் தமிழ்வா நான இது தெரிந்தால்தான் அந்த தேவார இசையை ஒழுங்காக பாட முடியும் என்ன சொரம் பேசுகிறது பள்ளம் இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மேட்டை காட்டினோம்னா இல்ல பண்ணம் இருக்க சொல்ல முடியுமா முடியாது மாதிரி பாடுகிறவனுக்கு இந்த சுரன் இல்லாத எப்படி பாட முடியும் தெரியாது அத கேட்டார் நீ பாடுகிற ராகத்துக்கு என்ன ஆதாரம் நான் சொன்ன சுரங்கல் சொன்ன கர்நாடக சங்கீதம் என்பது சமீபத்தில் வந்ததுதானே அதற்கு முன்பு என்ன இருக்கிறது சொன்னார் எனக்கு தெரியாது கர்நாடக சங்கீதம் வந்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்தவனா அதுதான் எனக்கு தெரியும் சொன்ன சித்தர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் இல்லையே ஆமா சுரம் தானே ஆதாரம் அந்த சுரம் எனக்கு தெரியாவிட்டால் பாட முடியாது அதை பயிலுவதற்குத்தான் அல்லாமலை பல்கலைகழகத்துக்கு போனேன் அதை சொல்றார் இசை கற்றுவாருக்கு என்ன இழக்கணும் இல்ல அவங்க ஞாபகம் இல்லை அந்த உணர்ச்சி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொல்லுகிறேன் திரியான் சம்பந்தர் சொன்னதை பந்தாய் தனித்திய தமிழ்மாரே ஆதரித்து ஆதரித்துனா கற்று இசை கற்று வல்லார் சொல்ல வல்லார் என்று சொல்லுவது என்று சொன்னான் தேவாரத்தை இன்னவன்தான் பாடும் ஒரு நீதி வைத்திருக்கிறார்கள் அதை ஒருத்தர் சொன்னார் அது பெண் யாரு வேணாலும் வச்சுக்கலாம் இன்னொருத்தர் எழுதினார் இல்லை இல்லை அவர் வெஜிடேரியனாக இருக்கணும் பரிசுத்தடையவனாக இருக்கணும் குறைந்தபட்சம் தீட்சையாவது அவனுக்கு ஆகியிருக்க வேண்டும் தீட்சையாவது அவளுக்கு ஆகியிருக்க ஆயிருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்ப நாங்கள் தான் பாட முடியாதா தொடுவதற்கு ஒரு தகுதியும் வேண்டும் அல்லவா ஐயா நீ தொட்டு படிச்சுக்க பாடுறதுன்னு வரும்போது இந்த தகுதி தேவைப்படுகிறது அல்லவா ஆமா அது இல்லை நிச்சயமாக அதில் வெற்றி காண்பது அறிது என்று மாத்திரம் சொல்லிவிட்டு விட்டு அது ஏற்புடையதாக இருந்தாலும் சரி விட்டாலும் சரி விட்டுடும் போது மக்கள் பலர் எனக்கு கடிதம் உண்டு இந்த தேவார் திருவாசல் ஒளிநாடாக வந்திருக்கிறது என்று கடிதம் எழுப்படாதிபதியாவது எழுது நான் கண்டு வாழே கிடையாது தருமபுரம் கண்ட போது சொல்லுவாங்க நல்லா பாடியிருக்கேன் எப்படி பாடுமே அப்படின்னு கேட்டார் நான் பாடவில்லை சாமி பாட்டு வித்தாத ஒரு பாடாதாரு அவன் பாட செய்துட்டேன் அது அறுபத்தோரு வயசுக்கு மேல சந்திவன் என்பது ஐம்பது வயசோட முடிஞ்சு போகும் பாருங்க எம்எஸ்வ முடிஞ்சு போச்சு எக்ஸமிஷன் வந்து வாங்கினவர்கள் எழுபது வயசு வரைக்கும் பாடுறாங்க கேபிஎஸ் அவ எண்பத்தி மூணு வயசுல கூட கேச்சர் பண்ணிட்டு இருக்கிறேன் காரணம் என்ன அவ பாட செய்கிறான் அவ்வளவுதான் அதோடு மட்டு அந்த தேவாரத்தை தொடுவதற்கு என்ற ஒரு தகுதி இருக்கிறது மீனாட்சுந்தரம் பிள்ளைகிட்ட ஒருத்தர் திருவாசன் பாடம் கேட்டாராம் மடிய வச்சுட்டி போயிட்ட அவன் தேவாரத்தை எழுதி போயிட்டார் இது உங்களுக்கு தெரியும் தானே அப்ப திருவாசகத்தையும் தொடுவதற்கு என்று ஒரு ஆசாரம் இருக்கிறது என்னதான் என்பதை வலியுறுத்தி எனக்கு கடமை உண்டுவா இது பிடிச்சுக்கிறேன் ஆறு வருஷம் தேவாரம் பாடி விட்டு படிச்சு விட்டு நாலு வருஷம் அண்ணாவில் இருந்த தேவாரத்தில் என்ன மாதிரி பாடுறார்கள் இது இப்படித்தான் பாடணுமா வேற ஏதாவது மாத்தி பாடலாமா இதற்கு ஒரு மாற்று ஏதாவது செய்தால்தான் கேட்பார்கள் போல இருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அப்பதான் தேதிய ஆரம்பிச்சு தாளத்தில் தான் பாடுவாங்க அப்படிதான் பாடுவாங்க ஒரு ஓதுவர் சொன்னார் தலைமுறை சத்தியமா தாளத்தில் தான் பாடணும் இந்த தர்மம் வந்து இப்படி பாடுறான் எனக்கு அதைப் பத்தி கவலை இல்லை இந்த ஜனர்கள் காதல விழுதா அதை பார் என்று மாத்தியேட்டார் என்ன சாமிநாதன் இப்படி எல்லாம் ஒரு தகுதியை செய்து கொண்டு மூலவை அச்சரம் வரும் ஒரு பாட்டு உங்களுக்கு இசை தெரியாதா அதனால நான் சொல்ல ஒரு பாட்டு அடைக்க முடியும் போயிடும் நீட்ட வேண்ட இப்படியெல்லாம் பல திருத்தங்களை செய்து பார்த்தேன் பாடி காட்டினேன் ஓடுவார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இப்படி எல்லாம் செய்துவிட்டு போய் பாடுமா ஒருத்திரம் கேட்க மாட்டேங்கன்னா நாலு பேர் ரெண்டு பேர் ஏனோ தானோட கேட்கிறேன் எனக்கு பெரிய வாய்டா தேவாரம் தேவாரம் தேவாரம் தேவாரம் தேவாரம் தேவாரம் சொல்லிவிட்டு ஒரு வேலை கேட்க மாட்டேங்கு நான் பேசாம வேற ஒரு வேலையில இருந்துருப்பேன் இந்த வேலைக்கு ஏன்டா வந்தேனா என்று நான் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த வேலை அந்த வேலையில்தான் வாணி ரெக்கார்டிங் கம்பெனிக்காரன் தான் என்னோட சின்னவன் ஆனதுனால இப்ப நான் வாழ்ந்தான்னு சொல்றேன் நம்பிக்கணும் ஒரு ரெக்கார்டு வெடியாச்சு நன்றாக இருக்கிறது நிறைய எழுப்பேன்னு சொல்லி பலரும் எழுதினார்கள் அவங்க எழுதினவர்களும் மடாந்தது கிடையாது பொதுமக்கள் தான் அப்பதான் எனக்கு என்ன காசு கொடுப்பேன்னு கேட்டார்கள் உலகம் இல்லை சொன்னீங்க அது எனக்கு வேறுபாடா எனக்கு அப்போது மாதம் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு மேல கிடைக்காது ஆறு வருஷம் தேவாரம் படிச்சுட்டு நாலு வருஷம் அண்ணாவல மன்றத்தில் படிச்சுட்டு வந்து தேவாரம் பான மாசம் முன்னூறு ரூபாய் வருது என் வீட்டுக்காரர் கேட்டா இவ்வளவுதான் வருமானமான்னு கேட்ட எனக்கு மானம் போல எனக்கு உடம்புல நல்லா இல்ல அவ்ளோதான் வருமானம் இதுக்குள்ள நீ குடும்பத்தை நடத்திக்க சொல்லிவிட்ட இந்த வேளையில விஜயராகவன் வந்தான் அதுக்கு முந்தையே தான் பொன்மணச்சம்மல் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தார் மாசம் ஆயிரம் ரூபாய் கையை நீட்டி நான் வாங்கினது முதல்ல எம்ஜிஆர் கிட்டதான் இது எவ்வளவு பெரிய வழிச்சல் பத்து வருஷம் ஒருத்தன் தமிழை படித்து விட்டு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு திண்டாடுறான்னு சொன்னா இதை அநியாயம் வேற எல்லாம் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் நான் கேட்கிறேன் அதுக்கப்புறமா விஜயராகவன் வந்தான் எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்டு ஒரு மணி நேரம் நான் பாடித்தானே உனக்கு என்ன கொடுக்கிறேன்னு கேட்டேன் ஆயிரம் ரூபாய் தண்ணி தண்ணிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வருஷம் முன்னூறு ரூபாய்க்கு திண்டாடி கொண்டிருக்கிற நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க சொல்றானே என் வீட்டுல அப்ப கிரைண்டர் கிடையாது நாலு தமிழருக்கு மேல தமிழன் கிடையாது ரெண்டு குடத்துக்கு மேல குடம் கிடையாது தேவாரம் பெருசு தேவாரம் எல்லாரும் பாடணும் தமிழ எல்லாரும் பாடணும் வாழ்க்கையில் சொன்னா போருமா கேட்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாயா கொடுத்தான் கொடுத்தவது முதல்ல பொன்மன செம்மல் இரண்டாவது இதை கொண்டுக்க வயசு எண்பத்தி மூணு எனக்கு உடல் தொகை யாரும் கொடுக்கவில்லை ஒரு மடாதிபதி கொடுத்தார்களா இல்ல ஒரு பணக்காரர் கொடுத்தார்களா ஒரு மாசம் ஐநூறு கொடுக்கல எச்ஆர் போர்டுல ஐநூறு ரூபாய் தராங்க இப்ப எழுநூத்தி ரூபாய் ஆக்கி இருக்கிறாங்க அம்மா ஆமா இங்க அப்பப்ப செலவங்க போய்டு என்னுடைய எண்பத்தி மூணாவது வயசுல இந்த இருநூறு ரூபாயை வச்சுக்கிட்டு நான் காலம் தள்ள முடியுமா கொஞ்சம் வெள்ளி பாருங்கள் முடியுமா விலைவாசி போகிற நிலையில் நாடு போகிற நிலையிலே எழுபத்தி ஐம்பது நான் மனைவியோட வாழாம முடியுமா மாசம் மூணு காசட் நாலு காசட் ரெண்டு காசட் இப்படியாக ஒரு ஆயிரம் காசெட் எடுத்தால் இந்த வாணி அவன் கொடுத்த காசை நான் பூமாக்கல அவர் சொன்னார் வல்லற் பெருமாள் என் கையில் கிடைத்த காசை குளத்தில் எரிந்தான் என்ன பெருமான் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது இந்த பொடி போடுவேன் வெத்தலபாள் போடுவேன் இதை தவிர என்கிட்ட வேற ஒண்ணும் கெட்ட பழக்கம் எதுவும் கிடையாது பிறர்மான திரும்பி பார்க்க மாட்டேன் வேற குடிப்பழக்கங்களும் எனக்கு கிடையாது கெட்ட பழக்கமும் கிடையாது அவன் கொடுத்த காசை பத்தினாக வச்சிருக்கேன் நாளைக்கு பாட முடியுன்னா இன்னும் கொடுக்க மாட்டான் எப்படி வாழ எப்படி வாழ சுவாமிநாதன் அவர்களாலயசை பெற வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் பொருளாதாரத்துறை எனக்கு என்ன ஆச்சு அல்லவா பாணி கொடுத்த காசை பத்திரமாக வைத்திருக்கிறேன் இருக்கிறது நான் எடுத்துக்கிட்டே போப்பும் போது கொடுவந்ததில்லை மண்ணில் இறக்கும் போது கொடுபோவதில்லை இடை நடுவில் குறிக்கும் எச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்கையிலா குலாமருக்கு என் சொல்வியின் கட்சி ஏகம்பனே என்ற பாட்டு எனக்கும் தெரியும் நான் இருக்கிறவனே எனக்கு தேவை அல்லவா காசு உங்களுக்கு மாத்திரம் தான் தேவையா எனக்கு தேவை இல்லையா என்னால வருத்தப்பட முடியல நீங்க கொடுக்கலன்னு உங்களை நான் உங்களுக்கு திட்டல பாணி கொடுத்தான்னு சொன்னேன் அவ்வளவுதான் அதனால பாணி என்னுடைய வாழ்வு பாடல்களும் இன்னைக்கு தமிழர்கள் இருக்கிற இடமெல்லாம் போச்சு அதற்கு காரணம் நான் இது கடந்து கொண்டேன் என்னுடைய வாழ்வையும் ஏற்படுத்தினான் என்னுடைய சொந்த பொறுப்பதை உங்களுக்கு நன்றி செலுத்தது நான் திருமுறை மாத்திரம் பாடவில்லை சிறு அருப்பாவில் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு காசெட்டு பாடியிருக்கேன் விவியா பிரபந்தத்தில் நானும் பாடியிருக்கேன் இன்னும் வெளியே அல்ல பாம்பன் சாமி ஒரு இதெல்லாம் இசை பாடல்கள் அல்ல இசையை அமைக்க வேண்டும் அந்த இசை அமைக்கக்கூடிய திறமை எனக்கு அண்ணாவனை சுத்தி கொடுத்திருக்கிறது பேரூர் சன்னிதி முறை என்று ஒரு காசட் பாடியிருக்கேன் பட்டினத்தார் அறமுறை என்று பாடியிருக்கிறேன் திருமுறை என்ன அறமுறை என்ற பெயரோடு பல கேசிட்டு பாடியிருக்கேன் தந்தையார் தாரங்கார் புத்திரார் தாம் தாமே